ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் தான் பார்க்கலான்னு அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த பாடத்தினுடைய விசார மார்க்கம் எப்படி அப்படிங்குறத கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டு போகலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் விச்சாரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல ஒரு புரிதலுக்குள்ளே வர முடியும் பொதுவாக இப்போ இந்த கைவல்ய நவநீதத்தினுடைய சந்தேகம் தெளிதல் படலத்தில் அதுல வந்து இவரு இப்போ குரு சிஷிய உரையாடல தான் இந்த கைவல்லிய நவனிடம் அமைந்திருக்கு இப்ப இதுல சிஷியன் என்னன்னா நிறைய சந்தேகங்கள் கேட்டுகிட்டே இருக்கான் அதுக்கு குரு பதில் சொல்லிகிட்டே இருக்காரு இப்ப அவன் பூஜை சம்பந்தமான இந்த கர்ம காரியங்கள் சம்பந்தமான கேள்விகள் நிறைய எழுப்புறான் அவர் வந்து கர்மங்களை விட்டு ஞானத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த பாடத்துல நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ சாஸ்திரம் வந்து உபதேசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கர்மங்களை கடந்து ஞானத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நமக்கு உபதேசம் பண்ணுது இப்போ ஏன் இப்படி உபதேசம் பண்ணுது இப்போ இதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு இந்த பாடத்திட்டத்தில் நம்ம இன்னும் டெப்த்தில் போனோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் நமக்குள்ளே வரும் ஏன்னா இங்கே மனதனுடைய படிநிலைகளை தான் நம்ம மேலே தூக்கிட்டு போகணும் இப்போ மனம் வந்து எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறத புரியாமல் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து மனம் ஏற்றுக்க முடியாது மனதினால ஏற்றுக்க முடியாது அவர் என்ன சொன்னாருன்னா இந்த விருத்தி ஞானம் தான் சொரூப ஞானத்துக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு கடந்த பாடல்ல நமக்கு விளக்கம் கொடுத்தாரு இப்போ இந்த விருத்தி ஞானம் தான் நம்மளை சொரூப ஞானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த வேதாந்த விசாரத்தை உள்வாங்கும் போது தான் மனசு வந்து நல்லா ஒரு புரிதலுக்கு வருது இல்லைன்னா நம்ம மனசு என்ன பண்ணுது கர்ம காரியங்களிலே சிக்கிக்கிட்டு இருக்குது அப்ப என்ன முடிவு எடுக்குது இது எதுவோ முரண்பாடான விஷயத்த சொல்றாங்களே இதை நம்மளால ஏற்றுக்க முடியல அதாவது பக்தி பண்ணக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில மனம் என்ன பண்ணுதுன்னா பயப்படுது ஏன்னா இந்த பாடத்திட்டம் அப்படித்தானே வந்துட்டு இருக்கு இந்த பாடத்திட்டத்தினுடைய டெப்த்து நம்ம போக போக எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கர்மங்களை எல்லாம் விட்டுவிடணும் வெறும் ஞானத்துக்குள்ள மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெப்தில் போயிட்டு இருக்கோம் அப்போ இப்படி நம்ம டெப்த்தில் போகும்போது நிறைய பேரால் வந்து இதை ஜீரணிக்க முடியல ஏன் அப்படின்னா இப்படியே நம்ம இத்தனை வருஷமாக இருந்து பழகின ஒரு விஷயத்த திடீர்னு விட்டுட்டு நம்ம எப்படி இந்த ஞானத்துக்குள்ளே வர்றது அப்போ இந்த சொரூப நிஷ்டை தான் என்ன இப்படி இப்படி சொல்றதை பார்த்தா அது எப்படி நமக்கு அனுபவமாகும் அப்போ நம்ம இந்த சொரூப நிஷ்டைக்குள்ளே போய் ஏதோ பண்ண போய் கடைசியில் வந்து இறை வழிபாடு விட்டுட்டு அதனால நமக்கு ஏதாவது பாவ புண்ணியங்கள் வந்து மாறிடுமோ கருமாக்கள் அதிகமாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயமெல்லாம் நிறைய பேருக்கு வருது அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனம் வந்து இன்னும் சரியான ஒரு புரிதலுக்கு வரலை அப்படிங்கிறத நம்ம இங்க எடுத்துக்கணும் ஏன் அதை நான் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஆன்மீக பாதையினுடைய பயணத்தினுடைய படிநிலைகள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி பயணிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இந்த கர்ம காண்டத்தில் வந்து நம்ம பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி நம்ம மனதை வந்து தூய்மைப்படுத்திகிட்டே இருந்தாலும் கூட நம்ம அந்த இறைத்தன்மையை வந்து அனுபவமாக உணர முடியாமல் இருக்கு ஏன்னா நம்ம பக்தியை அன்பு செய்தாலும் கூட அந்த இறைவன் பால் நமக்கு வந்து ஒரு கூடுதல் வரலை ஏதோ ஒரு வேண்டுதல் அப்படி தான் தவிர தெளிவு இல்லை மனதுக்கு ஒரு தெளிவு இல்லை அப்போ மனம் எப்ப தெளிவுக்கு வரும் அப்படின்னா இது போன்ற வேதாந்த விசாரங்களை உள்வாங்கும் போதுதான் ஒரு தெளிவுக்கு வரும் அப்ப இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த வேதாந்த விசாரங்களை உள்வாங்கும் இப்ப இந்த பழைய கர்ம விஷயங்கள் எல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி கொடுக்குது விசார மார்க்கத்தை கடைபிடிக்க சொல்லி சொல்லி கொடுக்குது அப்போ இந்த மாதிரி சொல்லும் நம்ம மனசு ஏத்துக்க மாட்டிக்குது ஏன்னா எப்படி இதை விசாரம்னா ஏதோ சொல்றாரு இதை பார்த்து மனதை ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்களா எதை விசாரணை பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கற்பனைக்குள்ள போகுது மனசு ஏன்னா மனம் அந்த அளவுக்கு பீழ்நிலையில இருக்காட்ட விரும்புறேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேல்நிலை பாடத்துக்கு நம்ம வந்துட்டாலும் கூட மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கறத உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன் ஏன்னா நம்ம கடந்த பாடங்கள்லயே ஒரு உதாரணம் கொடுத்தோம் எப்படின்னா இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில இப்ப நான் இந்த ஜாதி இந்த பெயர் அப்படின்னு எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நான் நம்புறேன் ஆணித்தரமாக நான் அதை நம்புறேன் ஏன்னா என்னை அப்படித்தான் வளர்த்தி கொண்டு வந்திருக்காங்க என்னுடைய வயது இதுவரைக்கும் என்ன ஆகிருக்கோ அந்த புரிதலும் அப்படித்தான் என்னை சார் திருக்கிறது அப்ப வந்து இப்ப நான் ஒரு பிராமண ஜாதியில பிறந்திருக்கேன் அப்படின்னா என்னை சூத்திரன் சொன்னா என்னால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு வைசியன் ஜாதியில நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா என்னை வந்து ஒரு சத்திரியன் சொன்னா ஏத்துக்க முடிய மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு சத்திரியன் கிட்ட போய் நீ பிராமணன் சொன்னா ஏத்துக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஏன் இதை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா நம்ம மனசு வந்து ஸ்ட்ராங்கா அந்த ஜாதியில சிக்கிக்கிட்டு இருக்கு ஜாதி அபிமானத்துல சிக்கிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த அபிமானம் மாதிரி நிறைய அபிமானங்கள் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் பூஜை பண்றதும் நம்ம அபிமானம்தான் தியானம் பண்றது நம்ம அபிமானம் எல்லாமே நமக்கு ஒரு அபிமானமாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது மனதில அப்போ இதுல எதையாவது ஒண்ணு மாத்த சொன்னா மனசு என்ன சொல்லுதுன்னா ஏத்துக்க மாட்டீங்க அது எப்படிங்க நான் இப்படிதான் நான் இது வரைக்கும் பிறந்து வளர்ந்து இப்படியே ஒரு ட்ரெடிஷனா வந்துட்டு இருக்கிறத நீங்க திடீர்னு மாத்த சொல்றீங்கல்ல அதை எப்படி ஏத்துக்க முடியும் அது என்னால முடியாது அப்படின்னு மனசு உடன்பாட்டுக்கு வரமாட்டேங்குதுங்கிறதா இப்ப பிரச்சனையே ஏன்னா நமக்கு ஒரு விஷயங்களை வந்து ஆணித்தரமா உள்ள கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடிக்கடிக்கத்தான் அம்மையும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு விஷயத்தை நம்ம மீண்டும் மீண்டும் திணிக்கும் போதுதான் அது உண்மையாக நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அதன் மீது வந்து நமக்கு ஒரு ஆழமான பிடிமானம் வர ஆரம்பிக்கும் அப்ப அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இப்போ இந்த பூஜைகள் இந்த ஜபதபங்கள் மந்திரங்கள் எல்லாம் நமக்கு உபாசனை பண்ணி சொல்லி கொடுத்ததுனால நம்ம அதில் போய் சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நமக்கு ஏதாவது பிரச்சனை இந்த கடவுள்கிட்ட போய் வழிபாடு பண்ணால் அதுக்கிட்ட சொல்யூஷன் அவர் கொடுத்துருவாருன்னு சொல்லி கொடுக்கப்பட்டதினால நம்ம கோயில்களுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இந்த வேதாங்க சாஸ்திரம் ஒரே அடியாக உடைக்குது ஏன்னா இப்போ குருவும் சிஷியனும் பேசிக்கிட்டு இருந்த அந்த உரையாடல்களில் நம்ம வந்து இந்த பாடல்கள் வழியாக பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது இப்போ நீ கர்மகாரியதுனால நீ வந்து இறைவனை அடைய முடியாது அது வந்து சித்த சுத்திக்கு மட்டும்தான் பயன்படும் நீ ஞான பாதையில் வரணும் அப்படி நீ ஞான பாதையில் வரும்போது உனக்கு வந்து விசாரணை தேவைப்படுது அப்புறம் வந்து இந்த விருத்தி ஞானம் உனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாரு ஏன்னா விருத்தி ஞானங்கிறது எண்ணங்களுடைய விருத்தி எப்படி இருக்குது பூஜை புனஸ்காரங்களோட நின்று போயிடக்கூடாது அதை கடந்து இந்த சாஸ்திரங்களை படித்து அப்போ சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ வந்தீங்கன்னா நீ இந்த பாடத்திட்டத்தில் தெளிவாக வந்துடுவேன் அதுக்கப்புறம் நீ வந்து அதில் நிதித்தியாசனம்ங்கிற நிலையில நிற்க முடியும் அந்த சிரவண மனநிதியாசனம்ங்கிற படிநிலையில அந்த நிதித்தியாசனத்துக்குள்ள நீ வர முடியும் அப்படிங்கிறத குருமார்கள் சுட்டி காட்டிக்கிட்டே வராங்க இதை நம்ம வேதாந்த பாடத்திட்டத்தில் பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைய பாடத்திட்டம் வந்து இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகிற விஷயங்கள்ல கொஞ்சம் விசாரமாக பார்க்கலாம் அப்போ இன்னும் மனசு வந்து ஒரு தெளிவுக்கு வரங்குறதுக்காக இன்று நம்ம ஒரு விசார பாடமாக இதை பார்ப்போம் இப்போ பொதுவாக நம்ம ஆதியில இந்த சனாதன தர்மத்தில் பல்வேறு ரிசிகள் தோன்றி மறைந்தார்கள் அப்ப அந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா நிறைய தரிசனங்களை கண்டார்கள் இப்ப அவரவர்கள் உள்ள ஆத்மார்த்தமாக தரிசித்த சில தரிசனங்கள் இருக்கு அந்த தரிசனங்கள் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா அவர்களுடைய மனதினுடைய அடிப்படையில் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் சமயத்தினுடைய அடிப்படையில் நமக்கு எந்த கடவுளை போதிக்கப்பட்டதோ அந்த கடவுளை நம்ம நம்புறோம் மதங்களுடைய அடிப்படையில் நம்ம எந்த கடவுள் நமக்கு போதிக்கப்பட்டதோ அந்த கடவுளை நம்ம நம்புகிறோம் இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மதத்துல வந்து இயேசுவை வழிபடுகிறவரை வந்து நம்ம விநாயகரை வழிபடுன்னா வரமாட்டாங்க ஏன்னா அவங்க சிறு வயதுல இருந்தே இயேசு தான் கடவுள்னு போதிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி முஸ்லீம் மதத்தில் வந்து அல்லாதான் கடவுள்னு சொன்ன பிறகு அவர்கள்ட்ட வந்து இந்து கடவுளை வணங்குன்னா அவங்க மனசு ஏத்துக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு சிறுவயதுல இருந்து அப்படியே திணிக்கப்பட்ட ஒரு விஷயத்தின் மீது அவங்க திடமாக நிக்கிறதுனால இப்ப நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த வேதாந்த விஷயத்தை படிச்சுட்டு தத்துவ மசி அப்படிங்கிற உதேசத்தை கேட்டுட்டு அகம் பிரம்மாசியா நாம் மாறிடுவோம்னா மாற மாட்டிக்கிறோம்ல அப்ப ஏன் அப்படின்னா நமக்கு ஆழமாக விதைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து மனதிலிருந்து வெளியேற மறுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அது ஏன் மறுக்குது அப்படின்னா நம்ம சரியாக வழிநடத்தப்படாம இந்த பாதைக்குள்ள பயணிக்கிறோங்கிறதுதான் பிரச்சனை அதை நான் சொல்றேன் பழைய ரிஷிகளுடைய தரிசனங்கள் பல வரக இருந்தது அப்படி அவர்கள் தரிசனம் பண்ண அந்த தரிசனங்கள் வந்து ஆறு விதமா இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது இதே வேதம் சொல்லுது இந்த வேதத்தினுடைய வழிமுறையில நம்ம வந்தோம்னா அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சனாதன தர்ம மரபில வந்து ஆறு தரிசனங்கள் வந்தது அதுக்கு பேர் வந்து சாங்கியம் யோகம் வைசேடிகம் நியாயம் அப்புறம் மீமாம்சம் அப்படின்ட்டு ஐந்து படிநிலைகள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தரிசனங்களை ரிசிகள் எழுதுனாங்க இப்ப இந்த ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப சாங்கியம்ங்கிற ஒரு மதமே உருவாக்கி அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு தரிசனம் அவர்களுடைய கோட்பாடு அது என்ன கோட்பாடுனா அவர்கள் உணர்ந்ததே அந்த சமுதாயத்துக்கு கொடுத்தார்கள் யாரு சாங்கியர்கள் அது மாதிரி யோக மார்க்கத்துல வரக்கூடியவர்கள் யோக சம்பந்தமான விஷயங்களை கொடுத்தார்கள் வயசு அதிகம்ங்கிற ஒரு தரிசனம் இருக்கு நியாயம் இருக்குது மீமாசைன்னு இருக்குது இப்ப நாம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற பாடம் வந்து மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பகுதியை நம்ம படிக்கிறோம் இப்ப மீமாம்சம் என்ன நடந்தது அப்படின்னா இந்த படித்தரங்கள்ல நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா இப்போ சாங்கியம்ங்கிற ஒரு முறையில் ஒரு ரிசி ஒரு உபதேசங்களை கொடுக்குறாரு இன்னொரு ரிசி என்ன பண்றாருன்னா யோகாங்கிற முறையில் ஒரு சில உபதேசங்களை கொடுக்குறாரு இப்போ இந்த ரெண்டு ரிசிகளுடைய சப்ஜெக்ட் வந்து முரண்பாடாக இருக்குது படிக்கின்ற மாணவர்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது இப்ப நாம் எப்படி நம்முடைய சமயத்துல வந்து முரண்பாடாக கடவுளை வழிபாடு பண்றோம் இப்ப நம்முடைய இந்து தர்மத்துல ஆறு விதமான சமயங்கள் நம்ம வடிவமைச்சிருக்கோம் அதுதான் நம்ம சொல்றோம் சைவம் சாத்தம் அப்புறம் வந்து காணாபத்தியம் கவுமாரம் அப்படின்ட்டு ஒரு படிநிலைகளை நம்ம பயணிக்கிறோம் அவரவர்களுக்கு பிடித்தமான கடவுளை நம்ம உபாசனை பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் இப்போ கணபதி வழிபாடு பண்ணுறவங்க வந்து கணபதி தான் பிரதான கடவுளாக பார்ப்பாங்க அவங்க வேற கடவுள்கிட்ட வரமாட்டாங்க சைவ வழிபாடு பண்ணுறவங்க வந்து சிவனை பிரதான கடவுளாக பார்ப்பாங்க வேற வழிபாட்டுக்கிட்ட வரமாட்டாங்க வைணவர்கள் அப்படி தான் அவங்க அவங்களுடைய கடவுளை தான் பெருமானத்தை தான் பிரதான கடவுளாக பார்ப்பாங்க வேற கடவுள்கிட்ட வர மாட்டாங்க ஏன் இப்படி அப்படின்னா சிறு வயசுல இருந்து அவர்கள் அப்படித்தான் பழக்கப்படுத்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அதை சொல்றேன்னா இப்ப நம்மளாம் மேல்நிலை வகுப்பு வந்துருக்கிறோம் இப்போ நம்ம வந்துருக்கிற பாடம் வந்து ரொம்ப ஹையர் சப்ஜெக்ட் அப்ப நம்ம ஏன் இதை மனசு உள்வாங்க மறுக்குது அப்படின்னா சிறு இருந்தே நமக்கு ஒரு விஷயத்தை திணிச்சுட்டாங்க அதுல நம்ம வெளி வரத்துக்கு தயங்குது அப்ப அது மாதிரி ரிஷிகளும் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல சாங்கியம் யோகம் வைசேடிகம் நியாயம் அப்படின்ட்டு மீமாம்சம் அப்படின்ட்டு பல வழிமுறைகளில் அவரவர்கள் கண்ட தரிசனங்களை இந்த சமுதாயத்துக்கு ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தாங்க அப்ப அந்தந்த படிநிலைகளில் பயணித்த வந்து அதை திடமா பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப அந்த முறைப்பாடுகள் எப்படி இருக்குன்னா அப்படியே நம்ம கிட்ட மிங்கிள் ஆயிடுது நாம் எப்படி இப்போ சைவம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா இப்ப சைவத்தில் வந்து சிவபெருமானை மட்டும் ஒரு சிலர் வழிபடுறாங்கன்னா இல்லை அவங்க அந்த சைவங்கிற சமயத்துக்குள்ள போகாம ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா விநாயகரை வழிபடுவாங்க அம்பாளை வழிபடுவாங்க சிவன் விஷ்ணு அப்படின்ட்டு எல்லா கடவுள்களையும் வழிபடுவாங்க ஆனால் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க இப்போ எப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னா சைவர்களா மட்டும் நான் இருக்க மாட்டேன் எல்லா கடவுளையும் வணங்குவேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க அதே மாதிரி நான் வைணவராக மட்டும் இருக்க மாட்டேன் நான் எல்லா கடவுளையும் வழிபடுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு அது மாதிரி இந்த சாங்கியம் யோகம் வைசேடிகம் நியாயம் மீமாசம் அப்படிங்கிற அந்த தரிசனங்கள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது இன்னும் இருக்குது அப்ப இந்த கூட்டம் என்ன பண்ணதுன்னா அந்த பாதையில பயணிக்கும் போது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் உள் வாங்கிக்கிட்டு அப்ப எல்லாம் உள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப சரியான பாதையில பயணிக்க முடியாம நிறைய பேர் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் நீங்க சுட்டி காட்ட விரும்புறேன் இப்ப நாம வந்து எந்த பாதையில பயணிக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு வரணும்ல அப்ப நாம வந்து சாங்கியத்துல பயணிக்கிறோமா இல்ல யோகாவில பயணிக்கிறோமா இல்ல வயசு அதிகத்துல பயணிக்கிறோமா நியாயம்ல பயணிக்கிறோமான்னா இந்த நான்கு படிநிலைகளும் இல்லை ஏன்னா இந்த நான்குமே தரிசனங்கள்ல வந்து இந்த பிரபஞ்சத்தை மட்டும்தான் பெருசா பேசுது உலகாயுத தத்துவங்கள் மட்டும்தான் இந்த நான்கு தரிசனங்களும் பேசுது ஆனா இந்த மீமாம்சை மட்டும் என்னவா பண்ணிச்சுன்னா ரெண்டா பிரிஞ்சு பூர்வ மீமாசம் உத்தர மீமாம்சம் சொல்லி ரெண்டு நிலைகள்ல வந்தது இந்த ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா ஆன்மீகத்தை பத்தி பேசுது இறைமனை பத்தி பேசுது இப்ப இதுல கூட நீங்க என்ன தெளிவு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மீமாம்சர்கள் வந்து பூர்வ மீமாசர்கள்னு ஒரு குரூப் இருக்கு அதாவது இந்த உத்தர மீமாம்சத்துக்கு வருவதற்கு முன்னாடி வைதிக தர்மம் வைதீக மதம் அப்படின்னு ஒரு குழுவை அமைச்சாங்க அவங்க வந்து உருவாக்கிறது தான் அந்த பூர்வ மீமாம்சம் இந்த பூர்வ மீமாம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மத்தையே பிரதானமாக வைத்துக் கொள்ளிருப்பார்கள் ஆரம்ப நிலையில் இந்த பூர்வ மீமாம்சர்கள் வந்து கடவுளை வழிபாடு பண்ணல இறைவன்கிறது ஒருத்தர் கிடையாது இந்த வேதம் தான் நமக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி வேதத்தை பிரதானமாக தான் வழிபாடு பண்ணாங்க அப்ப அவங்க அதை என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னா அந்த வேதத்துல இருக்கக்கூடிய அந்த கர்ம காண்டங்களை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து வைதிக மதம் வைதிக தர்மம்னுட்டு அந்த காலத்துல இருந்தது அந்த காலத்துல அப்படித்தான் வைதிக மதம் பரப்பப்பட்டது நிறைய யாக யஜங்கள் பண்ணுவாங்க பூஜைகள் பண்ணுவாங்க அப்ப என்ன நடக்கும்னா அந்த யாக யஜங்கள்ல இப்ப கூறப்பட்ட மிருகங்களை எல்லாம் பலியிடுவாங்க அஸ்வமேத யாக நடத்தின அப்படின்னா அதுல வந்து குதிரைகள் எல்லாம் கூட யாகத்தில் போட்டுருவாங்க யாக வேள்வியில் போட்டுருவாங்க நெருப்புல போட்டுருவாங்க அப்போ இந்த மாதிரி மிருக வதைகளை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு சிலரை வந்து அதை எதிர்த்தாங்க அந்த மதங்கள் தான் சமணமும் பௌத்தமும் இப்ப இடையில நமக்கு வந்து சமண மதமும் பௌத்த மதமும் ஏன் வந்துச்சு அப்படின்னா இந்த வைதிகர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மதம் உருவாக்கப்பட்ட மதம் தான் எப்படின்னா இப்போ அவங்க வந்து அந்த கொலையை ஒத்துக்கிறது இல்லை அவங்க மனசை வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொரு விஷயத்த விரும்புது இல்லையா இப்ப நம்மளே சமுதாயத்துல நம்ம வாழும்போது இப்ப அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கங்களேன் இப்ப எனக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிக்குது உங்களுக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிக்குது இப்ப எனக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிச்சத வந்து நீங்க தப்பா சொன்னா என்னால ஏத்துக்க முடியல உங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதிய நான் தப்ப சொன்னாலும் ஏத்துக்க முடியல ஏன்னா எனக்கு என்னமா அவர் பர்சனலா பிடிச்சிருக்கு அவருடைய ஆட்டிடியூட் அவருடைய இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அவரு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவர் ஆனா நீங்க உங்க பார்வையில என்ன சொல்றீங்க இல்லைங்க அந்த அரசியல்வாதி தப்பான வழியில போறாரு தவறுகள் செய்யறாரு என்னால் ஏத்துக்க முடியல அதனால நான் அவரை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னா என்னுடைய மனசை பொறுத்த அது சரிங்கிறத நான் ஆமோதிக்கிற மாதிரி அன்றைய காலகட்டங்களில் அவரவர்கள் செய்வதை சரி என்று அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படித்தான் அன்றைய காலம் இருந்தது ஏன்னா இப்போ இந்த மனித இனமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிநிலையில உயர்ந்து வந்ததுனால அந்த மனதிலும் உயர்வு நம்ம வரணும் அப்படிங்கறத நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோங்கிறது நான் நீங்க சொல்றேன் அப்போ இப்போ இந்த மாதிரி பல்வேறு தரிசனங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படி வரும்போது இந்த பூர்வ மீமாம்சம் என்ன பண்ணுதுன்னா வெறும் இந்த வேதத்தை மட்டும்தான் பிரதானமா பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வேத வழியில் தான் நம்ம நடக்கணும் அதே சமயம் தர்மத்தை கடைபிடிக்கணும் தர்மம் தவறக்கூடாது அப்படிங்கிறத மீமாம்சர்களை பொறுத்த வரைக்கும் கர்மங்கள்ல அதை கடைபிடிச்சாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேதாந்திகளை போல இந்த உலகம் மாயானது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாயைங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் உலகம் இருக்கிறது இறைவன் இருக்கிறாங்கிறத இப்போ இடையில தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆரம்பத்துல அதையும் அவங்க ஒத்துக்கவே இல்லை வெறும் வேதத்தை மட்டும்தான் கடைபிடிப்போம் அது மட்டும் தான் உண்மை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா நாத்திகர்களோட கம்பேர் பண்ணலாம் மற்ற நான்கு பேர் இருந்தாங்கல்ல நாத்திகர்கள் நம்ம யார சொல்றோம் அப்படின்னா இந்த சமண மதம் எல்லாம் நாத்திகர்கள் தான் சொல்றோம் அந்த அடிப்படையில சாங்கியம் யோகம் வைசிகம் நியாயம் எல்லாமே அந்த நாத்திகர்கள் வரிசையில வராங்க ஏன்னா அவர்கள் வந்து கடவுளை ஒத்துக்கிடுறது இல்லை இறைவன் ஒருத்தன் கிடையாது இந்த பிரபஞ்சம் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கு உலகம்தான் உண்மை உலகம்தான் சத்தியம் இப்ப நம்ம வேதாந்திகள் என்ன சொல்றோம் பிரம்மம்தான் சத்தியம்னு சொல்றோம் ஜகத்தை வந்து மித்தியான்னு சொல்றோம் இப்ப இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் வருது படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம் வேதத்தினுடைய இறுதிப்பகுதி எடுத்துக்கிட்டோம் பூர்வ மீமாம்சத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் உத்தர மீமாம்சத்துக்குள்ள வந்துட்டோம் இப்ப உத்தர மீமாம்சத்துக்குள்ள வந்துட்டா உத்தர மீமாம்சம் என்ன சொல்லுதுன்னா பிரம்மம் மட்டுமே சத்தியம் ஜகத் வந்து மித்தியா அப்படின்னு சொல்லிடுது ஆனா இப்ப நம்ம பூர்வ மீமாசத்துல இருக்கிறவங்களால என்ன சொல்ல முடியுது இதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குது அது எப்படிங்க ஜெகத்து என்னுடைய பார்வையில உண்மையா இருக்குன்னு நான் இதை அனுபவிக்கிறேன் என்னால இதை முடியாது அப்படின்னு சொல்லுது ஏன் இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுதுன்னா இதான் நான் சொல்றேன் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அது இருந்து விடுபட மறுக்கின்றது அப்ப நம்ம இதை பாடத்திட்டத்துக்குள்ள போக போக நம்மளுடைய மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அந்த பாதையிலிருந்து விலகவே தயாராக இல்லை அப்ப அப்படி இருக்கிற மனசை நம்ம என்ன பண்ணணும் விசாரம் பண்ணிதான் மாத்தணும் நேரடியா ஒரு விஷயத்த நம்ம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்ப பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணிட்டா உடனே மனசு ஏத்துக்குமா ஏத்துக்காது இப்ப அதே வேதம் என்ன சொல்லுது தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணுது மனசு ஏத்துக்குதா ஏத்துக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா அது சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்த பிடிச்சி பழகிடுச்சு திடீர்னு ஒரு விஷயத்தை மாற்றினா அது மாற்றாது அப்போ அப்படித்தான் நம்ம இன்றைக்கு இருக்கிறோம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து இப்போ நம்ம ஜாதியை மாத்தோன்னா மாற்ற மாட்டோம் பேரை மாத்தோன்னா மாற்ற மாட்டோம் ஏன்னா நம்மளால அதை ஏற்று எண்ணமாக பார்க்காம நம்முடைய உணர்வுல கலந்த ஒரு விஷயமா பார்க்குறோம் இப்போ ஜாதிங்கிறது என்னுடைய உணர்வுல கலந்தது என்னுடைய பெயரும் என்னுடைய உணர்வுல கலந்துருக்குது அப்போ நீங்கள் என்ன உணர்வுலேருந்து அதை நீங்கள் பிரித்து எடுத்துட முடியாது அது உணர்வு பூர்வமா ஒரு விஷயமாயி மாறிட்டால் அதை பிரிக்க முடியாது அப்போ அது மாதிரி இறைவனோ உணர்வு பூர்வமாக உங்ககிட்ட அனுபவம் ஆனால் தான் நீங்கள் அபரோட்ச அனுபூதிக்குள்ளேயே வர முடியும் இல்லைன்னா உங்களுக்கு இறைவன் எப்படி இருக்குன்னா ஒரு புறப்பொருளாகத்தான் இருந்துட்டு இருக்குமே தவிர இறைவன் உங்களுக்கு அனுபவம் ஆகாது ஒரு தேர்ட் பர்சனாக தான் பார்த்துட்டு இருப்பீங்களே அந்த இறைவனும் நானும் ஒன்று அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வரவே முடியாது அப்போ இந்த வேதம் வந்து சொல்லக்கு வர்ற விஷயம் வந்து எங்க வந்து முடிக்குது கடைசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை தரிசனங்களையும் தாண்டி கடைசியா உத்திர ஒரு நிலையில வந்து நிற்குது அதான் வேதத்தினுடைய இறுதிப்பகுதி அதை தான் நம்ம வேதாந்தம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஏன் இதை நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சரி இல்லையா அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நம்முடைய உளவியல் வாழ்க்கையிலேயே இப்போ நிறைய விஷயங்கள் வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு விஷயத்த முதல்ல அவங்க மனசுல ஆராய்ச்சி பண்ணி இப்போ பஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கண்டுபிடிச்சாங்க அப்ப அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவிங்கிறது அன்னைக்கு பெரிய விஷயமா இருந்தது அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜி டெவலப் பண்ணி அந்த டிவியில கலர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மூன்று வச்சு மல்டிபிள் கலராக அதை மாத்தினாங்க ரெட் கிரீன் ப்ளூங்கிற மூன்று உள்ள போனா அது எல்லா கலரையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் கண்டுபிடிப்புனால அந்த மூணு கண் மூலமா அந்த பிக்சர் டியூபில மூன்று கொடுத்து பல மல்டிபிள் கலரை நம்ம வியூ பண்ற மாதிரி அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணாங்க அப்போ இந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ செல்ஃபோன் ஒரு கண்டுபிடிப்பு நம்மகிட்ட வந்தது அது ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு எல்சிடி டிஸ்பிளேல ஒரு சிம்பிளாக ஒயிட்ல இருந்தது அப்புறம் மஞ்சள் கலரில் வந்தது அப்புறம் கடைசியில் என்னாச்சு இன்னைக்கு கலரில் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கும் இப்போ இன்னைக்கெல்லாம் ஏஐஎல்லாம் வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு இப்போ எல்லாம் டெக்னாலஜி அப்போ இந்த டெக்னாலஜி எப்படி வளர்ந்தது அப்படின்னு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதனுடைய படிநிலைகளை பார்க்கணும் அறியாமையில குரங்கிலிருந்து மனசை சொல்ற மாதிரி காட்டுவாசிகளாக வாழ்ந்தோம் கிராமத்தில் அறியாமையில் இருந்தோம் அறிவு இல்லாமல் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்முடைய அறிவு நிலை உயர்ந்துகிட்டே வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா இது மனதினுடைய அபரிமிதமான வளர்ச்சி தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு சாதாரண விஷயமாக நம்ம இதை பார்த்து முடியாது அதோட இதை ஒப்பிட்டு பார்க்கணும் விஞ்ஞானத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் எனது விஞ்ஞானமும்ானமும் ஒ ஒ ஒ ஒன்று தான் எதனுடைய அடிப்படையில் ஒன்று மனதனுடைய அடிப்படையில்தான் இங்க ஒன்று புரிதலில் தான் இங்க விஷயமே இருக்கு அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்ப அது மாதிரி ஆதையில தரிசனங்கள் பலவராக இருந்தது நிறைய ரிசிகள் வந்து ஒவ்வொரு விஷயத்த கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க அந்த நிலையில அவங்களுக்கு அது சரியா இருந்தது ஆனா பிற்பான வந்த ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்து அதுல சில விஷயங்கள் அவங்களால சாட்டிஸ்பாக்சன் ஆக முடியல அப்ப என்ன பண்றாங்க இல்லையே இது வந்து இதுக்கு அப்பாற்பட்டி ஏதோ இருக்குது இது எனக்கு திருப்தி கொடுக்க மாட்டேங்குது அப்ப இந்த பாதையில நான் பயணிச்சேன்னா இது எனக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகல அப்ப இன்னும் அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கு பாருங்க அந்த தேடுதல் உள்ளவன் மிகப்பெரிய ஒரு உயரிய நிலைக்கு வர முடியும் அப்ப அந்த மாதிரி தேடுதல் உள்ள நிலையில மகான்கள் வந்து பயணிச்சு வந்தாங்க ரிஷிகள் பயணித்து வந்தாங்க அப்படி வரும்போது அவங்க என்ன பண்றாங்க இந்த வேதங்களை எடுத்து படிச்சு படிச்சு பாக்குறாங்க மீண்டும் மீண்டும் படிச்சு பாக்குறாங்க ஏன்னா வேதங்களுடைய படிக்கிற புரிதல் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாமளே ஸ்கூலில் போய் படிக்கணும் ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமில் ஒரே சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் அந்த ஆசிரியர் டீச் பண்ணுறாரு ஆனால் ஐம்பது மாணவர்களும் ஐம்பது விதமாக புரிஞ்சுக்கணுமா இல்லையா எல்லாரும் ஒரே மாதிரி அந்த பாடத்தை புரிஞ்சுக்கணுமானா இல்லை ஏன்னா அவரவர்களுடைய அறிவுக்கு ஏற்பட்ட மாதிரி அந்த பாடத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம் ஏன்னா நம்முடைய மனம் எப்படி இருக்கும் அதற்குற புரிதல் தான் நம்மகிட்ட இருக்கும் அது மாதிரி ரிஷிகளும் வேதத்தை படிக்கும்போது அவர்கிட்ட ஒவ்வொரு புரிதல் இருந்தது அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த புரிதல் சரின்னு சொல்லி அந்த ஆங்கில் அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த ஆங்கில் இவங்க எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் நம்ம அனுபவமாகவே பார்க்கலாம் இப்போ திருக்குறளில் திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு உரைநடை எழுதினவர் வந்து பரிமையாளர்கள் இருந்து மு வரதராசனார் இப்போ கலைஞர் கருணாநிதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களும் தெரிஞ்சதை உரைநடையில் எழுதியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த உரைநடை தான் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையே திருவள்ளுவர் என்ன மனதில் எழுதினார்னு அவருக்கு மட்டும் தெரியும் அப்போ அது மாதிரி வேதத்தை எழுதுன அரிசி அந்த வேதம்ங்கிறது யார் இறைவனே கொடுத்தாங்கிறது சாஸ்திரம் சொல்லுது அது அப்புறம் போகலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஒரு மாதிரி படித்து புரிஞ்சுக்குவீங்க நான் ஒரு மாதிரி படித்து புரிஞ்சுக்குவேன் அப்போ நம்முடைய புரிதல் என்ன பண்ணுறேன் நான் ஒரு கான்செப்ட் எடுத்து வெளியே சொல்லுவேன் நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்து வெளியே சொல்லுவீங்க அப்படி போனால் என்ன ஆகும் அது பலவராக மறுவிடும் அப்படி மருவனது தான் இந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் உருவாச்சு இந்த மாதிரி தரிசனங்கள்லாம் உருவாச்சு ஆனா இப்படி மருவி வந்துகிட்டே இருந்தாலும் அதுல நிறைய பேர் பயணம் பண்ணி வரோம் இல்லையா இப்ப நாமளே கடவுள் வழிபாடுக்குள்ள போறோம் ஒருத்தர் வந்து சிவபெருமான தான் நான் வணங்கவேன் நான் சைவ மதத்தை தான் சார்ந்தவன் ஒருத்தர் பிடிவாதமா நிக்கிறான் இப்ப இன்னொருத்தன சொல்றான் அப்படி நான் ஏத்துக்க மாட்டேன் ஒரு சமயம் மட்டும் இல்ல எல்லா கடவுளும் எனக்கு தேவை எனக்கு விநாயகரும் தேவை முருகனும் தேவை அம்பாலும் தேவை அப்ப நீ சொல்ற மாதிரி சிவன் மட்டுமே பிரதானமான வணங்க மாட்டேன்னு சொல்ற ஒருத்தன் இருக்கத்தானே செய்யறான் அப்ப அவன் எல்லா கடவுளையும் வழிபடுறான் அவன் சிவனை மட்டுமே வழிபடுறது கிடையாது அப்போ இவனுடைய மனதும் அவனுடைய மனமும் புரிதலில் வித்தியாசம் இருக்கிற மாதிரி ரிஷிகளும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ சாங்கியம்ங்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்துக்க மாட்டேன் யோகாங்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்துக்க மாட்டேன் வயசு நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவரவர்கள் புரிதலில் அவங்கவங்க ஒவ்வொன்றும் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் எல்லாத்தையும் படிக்கிறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அந்த ரிசி என்ன சொல்றாரு எல்லாத்தையும் நான் படிக்கிறேன் படிக்கும்போது எனக்கு ஒரு புரிதல் வருதில்லை ஏன்னா இதெல்லாம் இப்படி இப்படி சொல்லிருக்காரு அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்ப இவங்க எல்லாம் எதை சொல்ல வராங்க உண்மையிலேயே இவங்க எதை நோட்டி பயணிச்சாங்க அப்படிங்கறத கொஞ்சம் மெச்சூர்டு ரிசி என்ன பண்றாரு கொஞ்சம் நல்ல புரிதல் இருக்கிற மாணவன் இப்ப நாமளே வகுப்புறையில வந்து ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் ஒரு நல்ல மெச்சூர்டு மாணவர் என்ன பண்ணுவான் அந்த ஆசிரியர் சொல்றத அவன் வேற ஆங்கில சிந்தனை பண்ணி பார்த்து அவன் அதுக்கு சரியான ஆன்சர் எழுதுவான் அப்ப அவன் அந்த வகுப்புல முதல் வரா அது மாதிரி இங்க நம்ம வந்து தரிசனத்துல இறுதியாக வந்த வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இத்தனை விஷயங்களும் புகுத்தப்பட்ட விஷயங்கள் எண்ணங்களால் ஏற்று விஷயங்கள் இதையெல்லாம் விட்டுடுங்க ஏன்னா இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் அப்ப இறைவனுக்கு வேறாக இந்த பிரபஞ்சமே இல்ல நீங்க ஏன் போய் இதுல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எடுத்து சொல்லும் போது நம்ம மனசு அதை ஒத்துக்காம மேலும் மேலும் தேடுதல் திருப்பி பக்தியிலேயே போகிறதுக்கு காரணம் என்ன பக்தியில நான் எதை சொல்றேன்னா மூடபக்தியை சொல்றேன் அனநிய பக்தி நான் பேசல அதாவது மூடபக்தி ஒருத்தன் வந்து இப்ப கோயில போய் தொற்று கட்டுறானா ஊரே தொழில் கட்டுது ஒருத்தர் உருள தண்டனை போடுறானா ஊரே உருள தண்டனை போடுது அப்புறம் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னா புரிதல் இல்லாம பண்ணுது அப்ப இது மூட பக்தி நம்ம சொல்லணும் உண்மையான பக்தி எப்படிப்பட்டது இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் தானே உண்மையான பக்தியா இருக்க முடியும் அதையும் வேத மேதான சொல்லி கொடுத்துருக்கு ஆனா அதை நம்ம படிக்க மாட்டேங்கிறோம் ஏன்னா நாரத பக்தி சூத்திரம் அதை தெளிவுப்படுத்துது பக்தி வந்து நாரதோடவா ஒரு பெரிய ஆள் இருக்க முடியும் இப்ப நம்ம எத்தனையோ பக்தர்களை பாக்குறோம் மீடா பாக்குறோம் அப்புறம் நாரதர் பாக்குறோம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அப்போ இவர்களெல்லாம் அந்த இறைவன் மேல அன்பு செலுத்துவதை எப்படி செலுத்துனாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப க்ளோஸா போய் பார்த்தோம்னா தான் தெரியும் அவங்க இறைவனோட இரண்டரை கலந்து பக்தி செஞ்சாங்க இறைவனுக்கு வேறாக அவங்க பக்தி செய்ய முடியாது அந்த இடத்துல அப்ப அதுதான் அநநிய பக்தி அப்போ அந்த பக்தியா நம்ம பண்றோம் அப்படின்னா இல்லை இன்று என்ன பண்றோம்னா மூட பக்திகள் நிறைய பண்றோம் ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டா அதை செய்கிறேன் இவன் இந்த இதை பண்ண சொல்றான் இதை செய்யறான் அப்படிங்கிற ஒரு முரண்பாடான பக்தி மார்க்கமும் நம்ம எடுத்து நுழைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி எல்லாம் தப்பு தப்பாக போகுது தாறுமாறாக இருக்கு அப்படின்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ எல்லா சமயங்களையும் சாராமல் எல்லா கடவுளையும் ஒருத்த எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த எல்லா தரிசனங்களையும் நம்ம எடுத்து உள்ள நுழைச்சிக்கிட்டு யோகா உள்ளே கொண்டு வந்துக்கிறோம் பூர்வ மீமாசத்தை உள்ளே கொண்டு வந்துக்கிறோம் உத்தர மீமாசத்தை உள்ள கொண்டு வந்துக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் யோகாவும் பண்ணுவேன் நான் பக்தியும் பண்ணுவேன் நான் யோகமும் பண்ணுவேன் யாகமும் பண்ணுவேன் அப்படின்னு கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருக்கிற மனசை எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கும் இப்போ அதுதான் பிரச்சனை இப்போ இந்த வேதாந்த பாடத்தில் வந்து உள்ள நுழையர் பெரும்பாலும் ஏன் வந்து வெளியேறிடுறாங்க அப்படின்னா அவங்களால இதை ஏற்றுக்க முடியல ஜீரணிக்க முடியல புரிஞ்சிக்க முடியல அப்படி நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ இவ்வளவு தூரம் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் இந்த அளவுக்கு விளக்கங்கள் கொடுக்குறோம் பக்தின்னா அது என்ன உண்மையான பக்தி பூஜை ஏன் பூஜை செய்யணும் ஏன் பூஜை தேவையில்லை சித்த சுத்தி ஏன் தேவைப்படுது சரி அப்படியே நீ வெளியிருந்து இந்த விசார மார்க்கமா விஷயத்தை கண்டுபிடின்னு சொன்னாலும் ஏன் வரமாட்டிக்கிற அல்லது ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் இந்த வெளியிருந்து விகல்பமான விஷயங்களை நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா நிறைய எண்ணங்களால் உருவாக்கி கொட்டிருந்த ஞானம் அந்த ஞானம் வந்து கர்மாவிலேயே ஏன் நிற்கணும் சாஸ்திரத்தை படிச்சு விருத்தி ஞானத்தை கொஞ்சம் நீங்க விரிவுபடுத்திக்கலாம் இல்லையா விருத்திகள்னாலே இப்போ நம்ம சாஸ்திரம் இந்த கைவள்ளி நவணிதம் வந்து என்ன சொல்வது இந்த குரு என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு விருத்திகள் பேசுறாரு ஒன்று வந்து விருத்தி ஞானம் இன்னொன்று வந்து சுரூப ஞானம் அப்படின்னு பேசுறாரு இப்போ அவர் பேசுகிற விருத்தி ஞானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மத்தை பற்றி அவர் பேசலை விருத்திகளில் வந்து கர்மாவும் இருக்கு கர்ம செய்கிறவங்களும் இருக்கிறான் அவர் கர்மத்தை பேசாமல் என்ன சொல்கிறார்னா உன்னுடைய மனதை வந்து கர்மத்தில் கொண்டு போகாத அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு பதிலாக சாஸ்திர விருத்தியை கொண்டு வா சாஸ்திரத்தை படி ஏன்னா சிசியம் கேள்வி கேட்கறான் நீங்க என்ன சொன்னீங்க சித்த சுத்திக்கு மட்டும்தானே இந்த கர்மா பயன்படுதுன்னு சொன்னீங்க குருநாதரே ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஞானம் தான் வந்து எனக்கு இறைவனுக்கு ஆட்டி சொன்னீங்க அப்புறம் திருப்பி நீங்க என்ன சொல்றீங்க இதே மனசை வந்து மீண்டும் செயல்படுத்த சொல்றீங்க அதாவது சாஸ்திரத்தை படின்னு சொல்றீங்க அப்ப நான் சாஸ்திரத்தை படிச்சா அது மனதனுடைய செயல் அல்லவா அது மனதனுடைய கர்மம் அல்லவா அப்போ மனம் வந்து மீண்டும் வேலை செய்யற மாதிரிதான் நாங்கள் ஆகுது ஏன்னா மனம் வந்து சாஸ்திரத்தை படிக்குது அப்போ விசாரம் பண்ணுது அப்போ மனம் வந்து கர்மாவில் ஈடுபடுது அப்போ கர்மாவின் மூலமாகத்தான் நான் இறைவனை அடைகிறேன்னு நீங்க சொல்லலாம் சாமி நீங்க ஏன் வந்து ஞானத்தின் வாயிலாகத்தான் நான் இறைவனை அடைகிறேன்னு சொல்றீங்க இது முரண்பாடாக இருக்கிறதே அவன் ஒரு கேள்வி கேட்கறான் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா ஆனா விருத்திகள்ல பல வகை இருக்கு இப்ப நீ பூஜை பண்ற விருத்தியும் உனக்கு அதுக்குன்னா பலாபலன்களை கொடுக்கறது எப்படி உன்னை செயல் செய்ய வச்சு தூண்டுது அந்த விஷயத்த படிக்கிற இப்ப இந்த யாகத்தை இப்படி செய்யும் இந்த யோகத்தை இப்படி செய்யன்னு சொன்னா அதை படித்த உடனே நம்ம மனசு என்ன பண்ணதுன்னா அதை செயல்படிவத்துக்கு மாத்திடுது ஏன்னா இப்ப யோகாவில வந்து ஒரு பாடம் படிக்கிறோம் இந்த ஆசனத்தை இப்படி செய்யுங்க இப்படி உட்காருங்க அப்படி எழுந்திரிங்கன்னு சொல்லுது உடனே நம்ம என்ன பண்றோம் அதை படிச்சு முடிச்சுட்டு அந்த யோகாவை பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நம்ம செயல்படுறோம் உடல்நாள செயல்படுறோம் அதுல பிராணாயாமம் எப்படி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நம்ம மூக்கல மூச்சை உள்ள கீழே இழுத்து விட்டுட்டு இருக்கோம் அது ஒரு செயலா மாறிடுது அப்ப அது யோகத்தினுடைய நிலைப்பாடு பூர்வ மீமாம்சத்துலயும் அதே மாதிரி நம்ம படிக்கிறோம் விருத்தி தானே இதெல்லாம் விருத்திகள் தானே இப்ப நம்ம வந்து விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா உள் வாங்கிக்க அப்ப இதெல்லாம் விருத்திகள் தானே அப்ப என்ன பண்றோம் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிக்கிறோம் இப்போ இந்த லக்ஷ்மி உபாசனை பண்ணா உங்களுக்கு செல்வம் வந்துடும் இந்த யாகத்தை பண்ணால் அவங்களுக்கு குழந்தை செல்வம் வந்துடும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் படிச்சுட்டு விட்டுறோமா இல்லை அதை செயலாக்கம் பண்ணுறோம் அப்போ செயலுக்கான காரியத்தை நம்ம செய்கிறோம் இதெல்லாம் விருத்திகளை ஒரு வகை பட் இவர் என்ன சொல்றாருன்னா இது சாஸ்திரத்தை படிங்கிற ஒரு விருத்தி நான் உனக்கு சொல்கிறேன் நீ படிக்கிறேன் படித்த பிறகு செயல் செய்கிறியா கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ இந்த விருத்தி நமக்கு சாஸ்திர விருத்தி உள்ளே போன உடனே செயலற்ற நிலை தான் உருவாகுது ஏன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஞானம் நமக்கு கிடைச்சிடுது ஏன்னா சாஸ்திரம் எதை உபதேசிக்குது தத்துவ மசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபதேசிக்குது அந்த உபதேசத்தை உள்வாங்கிய உடனே இந்த மனசு என்ன பண்ணுது எல்லா செயலையும் விட்டுடுது எல்லா செயலையும் விட்டுட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தன்னுடைய சோர்ஸுக்கு அப்படியே திரும்பிடுது அப்ப அந்த மூலத்துக்கு திரும்பக்கூடிய விஷயத்துல நீ எங்கப்பா செயல் செய்யற அப்ப இந்த விருத்தி இந்த விருத்தி ஞானம் உன்னை சொரூப ஞானத்திற்கு கொண்டு போகுது இங்க செயலற்ற நிலையில் நீ இருக்கிற அப்ப அதோடு இதை கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி குரு அவனுக்கு புரிய வைக்கிறாரு இப்படி இந்த பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சும்மா சொரூப ஞானம் விருத்தி ஞானம் மேலோட்டமா படிச்சீங்கன்னா அவங்களுக்கு புரியாது அப்ப விருத்தி ஞானம்னா பலவிதமான விருத்திகள் இருக்கு ஆனா இந்த விருத்தி ஞானம் நமக்கு வந்து தன்னை காட்டி கொடுக்குது நான் யாருங்கிறது தனக்கு காட்டி கொடுக்கறதுக்காக இந்த சாஸ்திரம் படிக்க வேண்டியிருக்கு அப்படி படிக்கிறதுனால நம்ம எந்த செயலும் செய்ய போறது இல்லை செயலற்ற நிலையில நம்ம இருக்க போறோம் ஏன்னா நம்மளுடைய சொரூபத்துக்கு திரும்ப போறோம் அப்போ இந்த சொரூபத்தை திரும்பிட்டதுனால நம்ம அப்படியே அதுவாகவே மாறி விடுறோம்னா அதுக்கு அவரு உடனே என்ன சொல்றாரு நீ புறத்துல வந்து இந்த மூர்த்தி தியானம் பண்றீ இல்லையா சிவபெருமானை நினைச்சு சிவ தியானம் பண்றேன் கிருஷ்ணுவை நினைச்சு விஷ்ணு தியானம் பண்றேன் ஏன்னா அதெல்லாம் வந்து மூர்த்தி தியானம் பட் இங்க நீ சொரூப தியானம் பண்ணுங்கிற ஸ்வரூப தியானங்கிறது என்ன இப்போ நானே அதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் எண்ணில் தன்னில் தன்மயமாய் நான் நிற்கிறேன் எனக்கு வேறாக எதுவும் இல்லை நானே அது அதுவே நான் அப்படின்ட்டு இங்கே இருமைகளற்ற நிலையில் இரண்டற்றதாக இருக்கிறது தான் அப்போ அத்வைதம்னாலே ஒன்றுதான் அங்கே இருமைகளே கிடையாது இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லை அப்போ இந்த மனசு என்ன ஆகிடுது அந்த இறைவனோட இரண்டரை கலந்து தண்ணில் தானாய் தன்மயமாய் அப்படியே ஆனந்தத்தில் திளைக்குது பாருங்க அதுதான் நடக்க வேண்டிய விஷயம் அதுதான் சொரூப தியானம் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய தியானம் அப்போ அதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு எடுத்து சொல்றாரு இந்த குருநாதர் சிஷியனுக்கு அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இந்த பாடத்தை பார்த்துக்கிட்டே வரும்போது இப்போ நம்ம தைரியமாக இதை ஏன் விடணும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே மனதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா எங்கள் மனசு வந்து படித்தரத்தில் உயர்ந்துக்கிட்டே வரணும் இப்போ சாதாரணமாக நம்முடைய மனதை வந்து நம்ம இந்த சாஸ்திரம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான்கு வித பரிமாணங்களில் இந்த மனசை கொண்டு போகுது சாஸ்திரம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முதல் பரிமாணம் வந்து வைஸ்வானரன் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் இப்போ வைஸ்வானரன் என்னன்னா இப்போ விழிப்பு நிலை அனுபவம் இப்ப இந்த மனசு வந்து எப்ப விழிச்சுக்கிட்டு இருக்கோ அதுக்கு பேரு வைஸ்வானரன் பேர் அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லுது சாஸ்திரம் அதுக்கு என்ன பேருனா தைஜசன் அப்படின்னு சொல்லுது இப்ப தைஜசன் அப்படின்னா கடவுள் நிலை அனுபவம் இது எல்லாமே மனதுக்கு தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் இது நல்லாவே நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த வேதாந்த படிப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா மனதை உயர்நிலைக்கு கொண்டு வந்து அந்த இறைவனுடன் இரண்டரை கலப்பது நீங்கள் வேறு புறத்தில் என்ன பண்ணாலும் இறைவனோடு இரண்டரை கலக்கவே முடியாது அதனால அந்த பாயிண்ட் நாங்க வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் யோகா பண்ணாலும் தியானம் பண்ணாலும் இறைவனோடு இரண்டரை கலக்க முடியாது ஏன்னா அதையெல்லாம் எது விரும்புது மனசு தான் விரும்புது அந்த மனமே இல்லாமல் போனால் தான் இறைவன் பிரகாசிப்பான் நீங்கள் பாயிண்டை என்ன தெரியுமா புறத்தில் எந்தெந்த விஷயங்களை மனசு விரும்புதோ அதெல்லாம் மனதனுடைய சேட்டைகள் ஆனால் எப்போ மனம் வந்து தன்னை இழக்குதோ அப்போ அது இறைவன் மட்டும்தான் இருப்பான் அப்ப நம்ம இறைவன் நிலைக்கு வரணுமா இல்ல நம்ம வெளிச்சாட்டைகளே சிக்கிட்டு இருக்கணுமாங்கிறத நாம விசாரத்தின் வாயிலா தான் விடை காண முடியும் அப்ப அந்த விசாரத்தை தான் நம்ம இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் அப்ப அந்த அடிப்படையில இந்த மனதனுடைய படிநிலைகளை சாஸ்திரம் எப்படி வகுத்து கொடுக்குதுன்னா விழிப்பு நிலையாகிய வைஸ்வானரனும் கனவு நிலையாகிய தைஜசனோ மூன்றாவது பரிமாணம் ஆகிய ஆள் உறக்கத்துல பிராங்ணன் சொல்லுது பிராக்னன் சொல்லிட்டு மனதை மூன்று படிநிலைகள்ல வகுத்து கொடுக்குது இப்போ மனம் வந்து மூன்று நிலைகளையும் டிராவல் பண்ணுது தினமும் டிராவல் பண்ணுது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் விழிப்பு நிலையில தைஸ்வாளனாகவும் நம்ம மாறுறோம் அப்புறம் கனவு நிலைக்கு போய் தைஜசனாகவும் மாறுறோம் அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போய் பிராக்னனாகவும் மாறுறோம் ஆனால் நம்ம யாரா மாறுறதில்ல பிராமணனாக மாறுறதில்ல இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பிராமணன் அப்படிங்கிற ஒரு நிலையை மிக உயரிய நிலையில கொண்டு வந்து நிறுத்துது அந்த பிராமணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா தூயவன் அப்படின்னு அர்த்தம் பிரம்மத்தை அறிந்தவன் அதாவது இறைவனாகவே மாறிவிட்டவன் அப்படிங்கறது பிராமணன்ல ஏற்றி வைத்து பேசல அதெல்லாம் சும்மா சமுதாயத்துல ஒரு வாழ்வியல் தேவைக்காக ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயங்கள் அதை நம்ம இங்க பேசக்கூடாது சாஸ்திரம் சொல்ல வர்ற மனதினுடைய படிநிலையில அந்த நான்காவது படிநிலையாகிய பிராமணங்கிறது உண்மையான நிலை அதை தான் இங்க வந்து சாஸ்திரம் சுட்டுக் அதனாலதான் எந்த ஒரு உபநேசத்தை எடுத்தாலும் பிராமணனா மாறிட்டு பிராமணன் வந்திருக்கான் பிராமணன் படி அப்படின்னு சொல்லுது அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் பிராமணன்னா ஒரு அந்தன்னு நினைச்சு நம்ம வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் அந்த பிராமணன் இங்கே சொல்லவே இல்லை சாஸ்திரம் பூயமன்ங்கிற அடிப்படையில் தான் எங்க சாஸ்திரம் உபதேசிக்குது ஏன்னா நம்மளாம் ஜாதியாக மாத்திக்கிட்டு அது பிராமணன் மட்டுமே படிக்க வேண்டிய விஷயமெல்லாம் பின்னாடி வந்ததில் நம்ம கெடுத்துக்கிட்டோம் நம்முடைய சமுதாயத்தையே கெடுத்துக்கிட்டோம் நம்முடைய தர்மத்தையே செதச்சுக்கிட்டோம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப இப்படிப்பட்ட உயரிய தர்மத்தை நீங்க எல்லா ஜாதியும் கத்துக் கொடுத்துருந்தா ஏன் நாட்டில் இவ்வளவு அக்கிரம தலைவரித்தாடுது யோசனை பண்ணி பாருங்க வெறும் பிராமணன் மட்டுமே இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சூத்திரன் முதல் கொண்டு இந்த வேதத்தை படிச்சிருந்தானா எல்லாரும் நல்லவர்களா மாறி இருப்பாங்களா இல்லையா ஆனா நாம என்ன செய்யும் எவனையும் நல்லவனா மாற விடல பிராமணன் மட்டும் படிச்சு நல்லவனா இருக்கணும் மற்றவன் எல்லாம் நமக்கு கீழே அடிமையா மாதிரி மாத்திக்கிட்டோம் இல்லையா அதனாலதான் இன்றை இவ்வளவு கஷ்டப்படுறோம் இதெல்லாம் நம்முடைய கர்மம் நம்மளை திருப்பி தாக்குது அதுதான் வினை விதைத்தவன் வினை தினை விதைத்தவன் தினை அறுப்பான்னு சாஸ்திரம் சும்மா சொல்லி வைக்கல எல்லாமே ஒவ்வொன்றும் ஏதோ செய்கிறோமோ அதுக்குண்டான ரியாக்சன் நமக்கு வந்தே தீரும் அதில் நம்ம தப்பிக்கவே முடியாது யாரா இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தவறு இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம் அப்போ தவறு எங்கே இருக்குதுன்னு நம்ம பண்ணி பார்க்கும்போது நாம உருவாக்கிக்கிட்ட தவறு வந்து விடுதலை பெறணும் நாம தான் அதுலேருந்து விடுவிக்க எடுக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் இந்த மனதனுடைய படிநிலையை நீங்க பார்த்தீங்கன்னா வைஸ்வானவன் தைஜசன் பிராங்ணன் பிராமணன் அப்படின்னு நான்கு நிலைகள் இப்ப இதுல வந்து நீங்க எந்த நிலையில நீங்க வந்து இறைவனை தெரிஞ்சிக்க முடியும் இப்ப கனவு நிலையில இறைவனை தெரிஞ்சிக்க முடியுமா தைஜசன்ல நீங்க இறைவனை தெரிஞ்சுக்க முடியுமான் பிராங்கன்ல இறைவனை தெரிஞ்சுக்க முடியுமான்னா அங்கேயும் முடியாது ஆனா வைஸ்வானரன் ஒரு நிலையில விழிப்பு நிலையில நீங்க இறைவனை தெரிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த விழிப்பு நிலையில இறைவனை நீங்க வைஸ்வானர்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால தான் என்ன சொன்னதுபஞ்சமாகவே நினைச்சா பழைக்கலாம் அழிக்கலாம் எல்லாமே இருக்கிறது அப்ப நீயே பாரு உன்னை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மனதை வந்து தூக்கி விடுற வேலையை செய்யுது இந்த சாஸ்திரம் நிலையிலிருந்து நம்மள எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இந்த மனதனுடைய உயர்நிலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் வைஸ்வானரன் நிலையில புறத்துல இந்த சாஸ்திரத்தை படிச்சா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் வேற சோர்ஸே கிடையாதுங்கிற ஒரு விழிப்பு நிலையில நமக்கு யார் வந்து தன்னை காட்டி கொடுக்க முடியும் இப்ப நீங்க வந்து நீங்க பிராமணன் ஒரு ஜாதி யார் சொன்னா நீங்க ஒரு சூத்திரன் உங்களுடைய தகப்பனோ தாயோ உங்களுடைய முன்னோர்கள் உங்க கூட இருந்தவங்களோ சொல்லி இருப்பாங்க அப்படி சொன்னதுனால நீங்கள் என்ன செய்யிட்டீங்க ஆமாங்க நான் பிராமணன் எங்கள் அப்பா தான் என்ன பிராமணன் சொன்னார் நான் பிராமணன் தான் நீங்கள் வந்து அவங்களுக்கே பிறந்த குழந்தையோ தத்தெடுத்த குழந்தையோ அது அப்புறம் ஆனால் உங்களுக்கு பிராமணன் ஒரு இதை ஜாதியை சூட்டியாச்சு ஒரு பட்டத்தை கொடுத்தாச்சு நீங்கள் பிராமணன் ஆயிட்டீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பெயர் வந்து உங்களுக்கு ராமசாமி குப்புசாமி ஏதோ பேரை வச்சுட்டோம்னா அந்த பேரை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அதில் நம்ம மாற்றிக்க மாட்டோம் இனிமேல் அந்த பேரை மாற்றிக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு அவங்க பெரியவங்க வச்சிட்டாங்க அப்போ அது மாதிரி எப்படி வச்சது வெளியிலிருந்து புறத்துலேருந்து ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தாங்களா இல்லையா அப்படி கொடுத்ததானே நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்போ அதை நான் நம்புறோம்ல அதான சைத்தாவான் லபத்தே ஞானம் பகவத்கீதை சொல்லுது ஸ்ரத்தை தான் அந்த நம்பிக்கை தான் அந்த ஞானத்தை கொடுக்கும் அப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த ஜாதினு ஒரு விஷயத்தை சொன்னால் ஞானத்தை கொடுத்தா நான் அதை நம்புறேன் அப்போ நான் பிராமணன் நம்புறேன் என்னை வந்து சூத்திரன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன் அப்ப என்னை ஒருத்த சூத்திரன்னு சொல்ற ஒருத்த வந்து சத்திரியன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்போ ஏன்னா எனக்கு வந்து அவங்க ஏற்றி வச்சதுல நான் தினமா நிற்கிறேன் அப்ப அது மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லுது இந்த மாதிரி ஆதரவலை விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கிட்டு நீ ஏத்திக்கிற இல்ல இதெல்லாம் வந்து புற எண்ணங்கள் தானே மற்றவர்களால் சொன்னதை நீ நம்புற ஏன் அது வந்து எந்த அடிப்படையு நம்புற அப்பா சொல்லிட்டாரு தாத்தா சொல்லிட்டாருன்னு நம்புற ஆனா அப்பாவுக்கு அப்பா தாத்தாவுக்கு தாத்தா மூதாதையர்கள் ரிஷிகள் சொல்றது ஏன் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சாஸ்திரம் கேட்குது கேட்டு என்ன சொல்லுது இத வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஆதி ரிசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க நீ நினைக்கிற மாதிரி இல்ல இங்க மனம் வந்து உயர்நிலையில வரணும்னா வைஸ்வான்கிற நிலையில நீ வந்து வேதத்தை படி அந்த வேதத்துல வந்து நீங்க ரெண்டு விஷயமா நம்ம பிரிச்சு கொடுத்தாலும் அத வந்து உன்ன ஒரு உயர்நிலைக்கு தூக்கிட்டு வர்றதுக்காக முதல்ல வந்து இந்த பூர்வ மீமாம்சத்துல நீ இந்த மாதிரி படிநிலைகள் கடந்து வா இந்த பூஜை பண்ணு ஜபம் பண்ணு தப்பு இல்லை ஆனா அங்கே நிக்காம கடைசியா மேல வந்த உடனே அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் விட்டுட்டு நீ இந்த போய் தொட்டுக்கிட்டு இருக்காது டச் பண்றேன் சொல்லாத அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்ப நம்ம சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்போ இறுதி பகுதி வேதத்தினோட இறுதி பகுதி வேதாந்த நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அந்த உத்தர மீனாசம் இருக்கிறது அதுதான் உயர்ந்த நிலை இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வைசேடிகம் யோகம் அப்புறம் சாங்கியம் அப்படின்னு எத்தனை நிலைகள் ரிசிகள் இருந்தாலும் இறுதி நிலையாக உத்தரம் அப்படின்னா உயரிய நிலைங்கிறத கண்டுபிடிச்சி ஏன்னா மனதனுடைய படிநிலையில் இப்போ எப்படி வந்து அட்வான்ஸு செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குது அது மாதிரி அட்வான்ஸ சாஸ்திரம்னு சொல்லலாது உத்தர மீமாம்சத்தை ஏன்னா படிநிலைகள் மனதனுடைய உயர் பரிமாணத்தில் வந்து பாடாது அப்போ அப்படிப்பட்ட மகான்கள் என்ன பண்ணுறாங்க உயர்நிலையில் வந்து இந்த வேதாந்தத்தை உபதேசிக்கிறாங்க அப்படி உபதேசத்த உடனே அதுதான் முடிவு அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணு இல்லை ஏன் அதுக்கப்புறம் என்ன படிக்க வேண்டியது ஒன்னாம் கிளாஸ்ல தொடங்க அந்த கல்வி திட்டம் வந்து உங்களை ஒரு டாக்டரேட் ஆக்கிடுச்சு போதும் நீங்க டாக்டர் மாறி மாறி ஆனா அது நீங்க படிச்சு பிரயோஜனம் இல்லாங்கிற மாதிரி ஆயிடும் அது மாதிரி இங்க வந்து இந்த வேதம் என்ன பண்ணுறது நீ எத்தனை சமயங்கள் வேணா கடந்து வா எத்தனை தரிசனங்கள் வேணா கடந்து வா ஆனா கடைசியா இந்த உத்தர மீமாம்சம்ங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நீ வந்துட்டீன்னா அவ்வளவுதான் இதுதான் எண்டு எக்ஸ்ட்ரீம் இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுது அப்ப நம்ம அந்த மாதிரி பாடத்துக்குள்ள இப்ப வந்துட்டோம் வந்த பிறகு நம்ம இந்த மனதனுடைய படிநிலைகளை பார்க்கும்போது இந்த ஆன்மாவில் இந்த மனதினுடைய நான்கு பரிமாணங்கள் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இப்ப நம்ம ஜீவன் அப்படின்னா ஜீவான்மான்னு நினைச்சுக்கிறோம் இறைவன் வந்து பரமான்மான்னு நினைச்சுக்கிறான் ஆனா இங்கே ஜீவான்மாங்கிற ஒரு நிலையை கடந்து நம்ம பரமாத்மா தான் எப்போ புரிஞ்சுக்க போகிறோம் இந்த உத்தர மீமாசத்துக்குள்ள வரும்போது தான் புரிஞ்சுக்க போறோம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய ஜீவான்மாக்கள் இருக்குங்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிதான் நம்ம இருந்துகிட்டு இருப்போம் அப்போ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அந்த நிறைய ஜீவான்மாக்கள் இல்லை ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறான் மீது என்ன மனதனுடைய சேஷ்டைகள் நம்ம புரிய வந்துட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மனம் கடந்த அந்த அறிவாக நம்ம மாற வேண்டியது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அப்போ அதுக்கு தான் இவ்வளோ பாடத்திட்டங்கள் வந்து சாஸ்திரம் நமக்கு உபேசிக்கிட்டே வருது அப்போ இந்த கடைசியா அந்த நான்காவது பரிமாண நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மனதனுடைய எல்லா எண்ணங்களையும் கடக்கும் எல்லாம் இது புறம்புகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அகமகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் கடந்து ஒரு விதமான நிர்விகல்ப நிலையில அதாவது எந்த ஒரு விகல்பம் இல்லாத ஒரு நிர்விகல்ப நிலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இப்போ அதை வந்து என்ன சொல்லுதுன்னா நிர்விகல்ப முக்தி சவிகல்ப முக்தி சகஜ முக்தி அப்படின்னு சொல்லுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி சகஜ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மனதனுடைய படிநிலையில இப்போ சவிகல்ப சமாதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ சவிகல்ப சமாதி அப்படிங்கிறது என்னன்னா மனதில் வந்து இப்போ அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்களும் சவிகல்ப சமாதியில் தேவைப்படுது ஏன் அது தேவைப்படுது அப்படின்னா அது இருந்தா மட்டும் தான் நீங்க உங்களை யாரும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா நீங்க அவங்கள யாரும் தெரிஞ்சுக்க முடியாது அப்போ இங்க மூன்று விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அப்போ அதனால சாஸ்திரங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் அங்க மனசு வந்து தேவைப்படுது மனம் இருக்கணும் மனம் இருந்தாதான் சாஸ்திரம் படிக்க முடியும் நான் மனம் கடந்த நிலையில போறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி சாஸ்திரத்தை படிப்பீங்க அப்போ ஒரு எண்ணம் உள்ள போகணுமா வேண்டாமா அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சவிகல்ப சமாதிங்கிற நிலையில நம்ம அந்த பாடத்தை உள்வாங்கணும் அப்ப இந்த சமாதிங்கிற நிலை என்னன்னா இந்த அஷ்டாங்க யோகத்தில் சொல்லிடுறாங்க இந்த தியானம்ங்கிற ஏழாவது படிநிலைக்கு அப்புறம் எட்டாவது படிநிலை சமாதியாக சொல்லப்படுது அஷ்டாங்க யோகத்தில் இப்போ தியானத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம உபாசிக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்கும் நமக்கு வேறாக இன்னொரு பொருள் நம்ம உபாசனை பண்ணுவோம் அதை தியானம் ஆனால் அந்த தியானிக்கப்படுகின்ற பொருள் வந்து எதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பண்ணுவோம் ஏன்னா மன ஒருநிலைப்பாட்டு தான் நம்ம தியானமே பண்ண போறோம் அப்போ நம்ம எதாவது ஒன்னு பிடிச்சிக்கிட்டு பண்ணும்போது அந்த ஒருநிலைப்பாட்டுக்கு மனசை கொண்டு வர்ற ஒரு பயிற்சி தான் தியானம் ஆனா இந்த தியானத்தையும் கடந்தது சமாதி இங்க சமாதியில என்னன்னா இங்க தியானம்னு ஒன்று இல்லை தியானம் செய்பவனு ஒருத்தன் கிடையாது ஏன்னா யார் யாரை செய்கிறான் இன்னொருத்தர் இருந்தால் தானே தியானிக்கப்படுவதற்காக அங்கே ஒரு விஷயம் தேவைப்படுது அப்போ இங்க தியானமும் கடந்த நிலைதான் சமாதி நிலை அப்போ அந்த சமாதியில சவிகல்ப சமாதி என்னன்னா அறிபவன் அறிவு அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயமும் மறைஞ்சு போகாது சவிகல்ப சமாதியில ஆனா அந்த பிரம்மத்தின் வடிவை அடைந்த மனதில் ஒருமுகப்பட்ட நிலைதான் அந்த சவிகல்பமாதி அந்த சவிகல்பமாதியில தான் இந்த சொரூப நிஷ்டை கை கூடும் எப்ப கை கூடும் அப்படின்னா நிர்விகல் நிலையில கை கூடாது நிர்விகல் என்ன ஆகும் மனசு வந்து ஒடுங்கிடுது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்காது வெளியே அப்ப எடுத்துக்காத போது நீங்க உங்களை யாருமே அப்படியே போய் முடங்கி உக்காந்துட்டீங்கன்னா அது ரெண்டு ஸ்டேட் இருக்கு ஒண்ணு வந்து கோமா ஸ்டேட் இன்னொன்று அந்த மனம் பிறல் தான் சொல்றது மனப்பிரல்வு அதாவது ஒரு மென்டல் ஆயிடுவான் அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் உள்ளே போகாது ஆனால் அவன் ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பான் ஒரு மென்டல் ஆளுங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும்தான் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மற்ற விஷயங்கள் அவங்க உள்வாங்க மாட்டாங்க அப்போ ஏன் அந்த மாதிரி மனப்பிரிவு உண்டாகுது அப்படின்னா புரிதல் இல்லாமல் தான் அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்போ இந்த சவிகல்ப சமாதியில இந்த விஷயத்தை இந்த விருத்தி ஞானத்தை உள்வாங்கும் போது இந்த சாஸ்திர ஞானத்தை உள்வாங்கன்னா அங்கே மனமற்ற நிலை உண்டாகுது பாருங்க அந்த மனமற்ற நிலை எப்படி தெரியுமா இருக்கும் சவிகல்பமாதியில் பண்ணக்கூடிய மனமற்ற நிலை நம்மள வந்து அந்த உயரிய இறைவனான நிலைக்கு நம்மளை உயர்த்திக்கிட்டு இருந்தாலும் அங்கே எண்ணம் செயல்பாட்டில் ஏன் எண்ணம் செயல்பாட்டில் இருக்குன்னா இந்த மொத்த பிரபஞ்சமாகவே நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த புரிதலோடு இருக்கக்கூடிய நிலை சவிகல்பமாதியோட நிலை ஆனால் இந்த விகல்பம் என்னன்னா நிர்விகல்பதுமே தெரியாது அப்படி அங்கே ஒரு எம்பினஸ் வந்துடும் ஒரு சூன்யம் உண்டாயிரும் அது வந்து நிர்விகல்பிலை இந்த ரெண்டு நிலைகளை வந்து சாஸ்திரம் சுட்டி காட்டுது பட் அந்த நிர்விகல்ப நிலையில் நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா இப்போ சவிகல்ப நிலையில வரும்போது உங்களுக்கு மனசு வந்து நிர்விகல்ப நிலைக்கு போகிறது எப்படி தெரியுமா போகும் இந்த எண்ணங்களே இல்லாமல் போயிடாது நிர்விகல்ப நிலையிலும் அந்த விகல்பமற்ற நிலைங்கிறது எப்படி இருக்கும்னா எனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலில் அந்த மனம் உயர்ந்து நிற்கும் அப்போ அங்கே உரிமைகளே இல்லாத ஒரு நிலை அப்போ எதை பார்த்தாலும் என்னையே பார்ப்பேன் இப்ப ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ள போய் நான் நுழையிறேன் அங்கே நுழைஞ்ச உடனே ஏகப்பட்ட கண்ணாடிகள் அந்த செவத்துல பதிக்கப்பட்டிருக்குது நான் ஒரு ஆள் தான் உள்ள போறேன் போன உடனே அங்கே ஆயிரக்கணக்கான உருவங்கள் அப்படியே ரெஃப்ளக்ஷன் ஆகுது இப்போ அந்த உருவங்கள் ரெஃப்ளக்ஷன் ஆனாலும் எனக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல என்ன புரிதல் இங்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்துட்டாங்களா கிடையாது நான் தான் இருக்கிறேன் ஆனால் கண்ணாடியில் அப்படி எனக்கு ஆயிரக்கணக்கான உருவங்களா தெரியுது அப்படிங்கிற மெச்சூரிட்டி எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட அந்த புரிதல் இருக்கு அந்த விழிப்பு நிலை சமாதி தான் நிர்விகல் சவிகல்பாதி சமாதி தான் சகஜ சமாதி அதாவது மனம் எந்த அளவுக்கு படிக்குது தன்னை அந்த பிரம்மமாக உணருது அது ஒரு சவிகல்பமாதி நிலை அப்படி பிரம்மமாக உணர்ந்த பிறகு இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனா இருக்குது அந்த ஈஸ்வரன் என்னுடைய சக்தி வியாபகம் அப்ப நானே எல்லாமே இருக்கிறேன் எனக்கு வேறாக இங்க எதுவுமே படைக்கப்படல அத்தனை என்னுடைய படைப்பு கண்ணாடியில் நின்று நானே அத்தனை உருவங்களா காட்சி ஆகுற மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் நானே காட்சி ஆகிறேன் அப்படிங்கிற அந்த உயரிய புரிதல் அந்த உயரிய விழிப்பு நிலை நிர்விகல்பமாதி நிர்விகல்பம்னா வேறு வேறாக நினைத்தால்தான் அங்க எண்ணங்கள் இப்ப எனக்கு வேற தண்ணி இருக்குது எனக்கு வேற நெருப்பு இருக்குது அப்படின்னு பஞ்சபூதங்களை பிரிச்சீங்கன்னா அது விகல்பம் அந்த மொத்த பஞ்சபூதங்களாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னா அது நிர்விக்கல்பம் அப்போ நீங்க எந்த நிலைக்கு உயர்றீங்க உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு உயர்ந்து வருது அப்படிங்கிறது உங்களுடைய சுய விசாரத்தில் தான் சாத்தியமாகும் நீங்க உங்களுடைய புரிதலும் உங்களுடைய தகுதியும் நீங்க தான் தனிப்பட்ட முறையில் உயர்த்திக்க முயற்சி எடுக்கணுமே தவிர வேற யாருமே ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நீங்க முயற்சி எடுக்கணும்னா உங்களுடைய ஆர்வமும் அந்த இன்ட்ரெஸ்டும் தான் இதில் முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இந்த பாடத்திட்டத்தை உள்வாங்கிறீங்க எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வகுப்புல முதல் வரலாம் இந்த பாடத்திட்டத்தை படிப்பத நோக்கம் என்ன நானே அந்த பிரம்மங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதான் நமக்கு சப்ஜெக்ட் அப்ப நானே அந்த பிரம்மம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பிரம்மமாக மாறிட போறீங்க அவ்வளவுதானே அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலைக்கு நம்ம போறோம் அப்ப இது வரைக்கும் நம்ம காணாத ஒரு விஷயத்த இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயத்த இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிக்காத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்ப எல்லா பாடத்தை விட மிக உயர்ந்த பாடம் இது இதுதான் எக்ஸ்ட்ரீம் அப்போ இதுக்கு வேற ஒன்றுமே இல்லை அப்போ இதுக்குள்ளே நான் போய் என்ன நான் தெரிஞ்சுக்கிறது எப்போ ஏற்பட்ட ஒரு கொடுக்கும் என்னை சாதாரணமாக ஒரு ஜாதியில் சூத்ரன்னு சொன்னாலே என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா என்னுடைய மனசு எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கு பிராமணன் நினச்சிக்கிட்டு இருக்கிற மனசுக்கிட்ட போய் சூத்ரன்னு சொன்னோன்னா என்னை போய் கீழ் ஜாதிங்கிறியா அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சண்டைக்கு போகிறான் ஆனால் நீ ஏ பிரம்மம்னு சொல்லுது நீ அந்த அகண்டம்னு சொல்லுது நீ அந்த ஆதின்னு சொல்லுது ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறது மனசு ஏன் புரியாததுனால சாதாரண ஒரு ஜாதி விஷயத்துல சண்டைக்கு போற மனசு மிக உயரிய விஷயத்துல கொண்டு வந்து உன்னு நிறுத்தின பானே நீ தான் அது அப்படின்னு சொல்லுது ஆனா இந்த மனசை ஏத்துக்க மாட்டேங்குது அப்ப எந்த அளவுக்கு கீழ் நிறைய மனசு இருக்குங்கிறத யார் உணரணும் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் உணரணும் மற்றவர்கள் வந்து இதை உணர்த்த முடியாது இப்ப வெளியிருந்த ஒருத்த வந்து இதை உணர்த்த முடியுமா தானே தன்னில் உணர வேண்டிய சமாச்சாரம் இது தன்னை தான் உணர்கின்ற ஒரு உயரிய விஷயத்த பத்தி இப்ப நம்ம பேசுறோம் இங்க அப்போ இந்த விஷயம் யாருக்கு நடக்கணும் ஒவ்வொரு தனி மனதுக்கு நடக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் ஒவ்வொரு தனி மனிதன் தான் யார் இங்க ஒவ்வொரு தனி மனசு தன்னை தவறாக அறியாமைகள்ல சூழப்பட்ட மனசு அதுல இருந்து விடுபட்டு தன்னை அந்த அதுவாகவே அறிவாகவே மாத்திக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வரணும்னா அது தன் ஏற்றி வைத்துக் அறியாமையை அதுதான் நீக்கணுமே தவிர வேற என்ன செய்ய முடியும் வேற யாரு வந்து அதை நீக்கிவிட முடியும் நான் சொன்ன ஓமானவங்களா இந்த சாஸ்திரம் எப்படி கொடுத்தது ஒரு பளிிங்கு போல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி ஸ்பதிகத்துல ஒரு செம்பருத்தி பூ பக்கத்துல வச்ச உடனே ஒரு சிவந்த நிறம் ஏறிடுச்சுங்கிறதுக்காக அந்த கண்ணாடி கல்ல போட்டு கழுவுனா போகுமா தொடச்சா போகுமான்னா போகாது அந்த செம்பருத்தி பூவை தூக்கி தூரமா வச்சுதான் அந்த பளிங்கக்கள் வந்து மீண்டும் பழைய மாதிரி பிரகாசிக்கும் அந்த ஸ்பதிகம் பழைய மாதிரி பிரகாசிக்கும் அது மாதிரி அந்த தூய்மையான அறிவு தான் நீங்க அந்த தூய்மையான பிரகாசம் தான் நீங்க ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டீங்க புறத்துலேருந்து ஏற்றி வைத்து கொண்ட விஷயங்கள்னால உள்வாங்கி உள்வாங்கி உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை ஏற்றி ஏற்றி ஏற்றி அதுமா நீங்கள் மோல்ட் ஆயிட்டீங்க அப்படி மோல்ட் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா அதை உங்களால் நீக்க முடியல இப்போ இதை நீக்கிறதுக்கு நீங்கள் புறத்தில் ஏதாவது காரியம் செய்ய முடியுமா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்குள்ளேயே அந்த விஷயத்தை வந்து இப்போ இந்த புற விஷயங்களை பூரா நான் தவறாக ஏற்றிக்கிட்டேன் இதை தூக்கி வீசுறேன் எப்படி அந்த செம்பருத்தி தூக்கி வீசிட்டா அந்த ஸ்படிகக்கள் மீண்டும் பழைய நிறத்தை அடைகின்றதோ அதனுடைய இயல்புக்கு திரும்புகின்றதோ அது போல இந்த மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற தவறான எண்ணங்களை எல்லாம் நீக்கும் போது இந்த மனதை தன்னுடைய சோர்ஸுக்கே திரும்பிடுது மனதனுடைய சோர்ஸ் என்ன அந்த அறிவு ஆன்மா தன்னுடையக்குள்ள வந்துடுது தன்னுடைய இயல்புக்குள்ள வந்துடுது அப்ப அப்படி வரவேண்டிய ஒரு நிலை தான் இங்க உயர்நிலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்து அப்ப மனதனுடைய படிநிலைகள்ல வந்து வைஸ்வானரன் தைஜசன் ராங்ணன் பிராமணன் சொல்லி பிரிச்சு கடைசியா நீ அந்த பிராமணனா மாறிடு பிரம்மத்தை அறிந்தவன் அந்த பிராமணன் தெரிஞ்சுக்கோ அப்ப அந்த மனதை நீ லிப்ட் பண்ணி தூக்கிட்டு வா அப்ப நீ அதை கொண்டு வரதுக்கு உனக்கு எந்த படிநிலை தேவைப்படுதுன்னா இங்க தைஜசன் உபயோகப்படாது பிராங்கினன் உபயோகப்படாது ஆனா வைசுவானரன் தேவைப்படுது ஏன்னா இந்த பிரபஞ்சம் உனக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல அத்தனை விஷயங்களும் உனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதுல எடுத்து அந்த வைசுவானரன் விழிப்பு நிலையில்தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாது கனவு காணும்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் விழிப்பு நிலையில் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கும் போது இந்த உயரிய விஷயத்தை நம்ம உள்வாங்கும் போது இந்த மனசு தன்னை அறிந்து தன்மயமாகி தண்ணீர் தானாகி கரைந்து விடுகின்றது அதுக்கப்புறம் அந்த மனசுங்கிறது தனது ஒண்ணு கிடையவே அதுக்கு வேறாக அங்கே ஒன்றுமே இல்லை அந்த உயரிய நிலை தான் இங்க பிரம்மநிலை பிரம்மா அனுபவம் பிராமணங்கிற நிலை இத நிறைய ஓமானங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்ப சவிகல்ப சமாதியில வந்து இப்போ ஒரு அரிபவன் அறிவு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நான் கடந்த பாடத்தில் ஒரு அவமானம் கொடுத்தேன் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு யானை பொம்மை இருக்கு இப்ப அந்த யானை பொம்மையை நீங்க பார்க்கும்போது அது மரமா பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு அது மரமா தான் தெரியும் யானையா தெரியாது ஏன்னா நீங்க மரத்தை பார்க்கறாள் யானையை பார்க்கறாள் கிடையாது அதுவே நீங்க வந்து அந்த மரத்தை விட்டுட்டு யானையினுடைய அழகை ரசிச்சீங்கன்னா அந்த மரம் காணாம போய் அந்த யானை தெரியும் அப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் பார்க்க வேண்டிய விஷயம் யாரை சார்ந்தது மனதை சார்ந்தது அப்ப உங்க மனசு எப்படி இருக்குது இந்த உலகம் வந்து இறைவனா தெரியுதா இல்ல உலகமா தெரியுதா அப்படிங்கிறது நீங்க ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணத்துல உங்களை பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சா தெரியாது உலகம் தெரியாது உலகம் தெரிஞ்சா இறைவன் தெரியாது யானை தெரிஞ்சா மரம் தெரியாது அப்ப இந்த நிலைக்குதான் சவிகல்ப சமாதி சவிகல்ப நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தை எங்க நீங்க உணர முடியும் எங்க புரிஞ்சிக்க முடியும் எங்க நீங்க பகுத்தறிய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழிப்பு நிலையில மட்டும்தான் சாத்தியமாகும் வேற தூக்கத்துல சாத்தியம் பண்ணலாமா இல்லை வந்து கனவுல சாத்தியம் பண்ணலாமா சாத்தியம் ஆகாது அப்போ வைஸ்வானரன் அப்படிங்கிற ஒரு நிலையில விழிப்பு நிலையில அந்த பிரபஞ்ச நிலையில நீங்க நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் அதுதான் உங்களுடைய படிநிலையில உயர் படிநிலை அப்படி பார்த்து நீங்க உங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் எனக்கு வேறாக இல்லை அப்படின்னு அந்த பிரம்மத்தை நீங்க உங்களுக்குள்ள உணர்ந்து அந்த பிரம்மமயமாகவே மாறினா அடுத்த படிநிலையாக பிராமணன் நிலைக்கு நீங்க வந்துடுறீங்க அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் வந்து ஆணித்தரமா சுட்டிக்காட்டுது அப்புறம் இந்த நிர்விகல்ப சமாதி அப்படின்னா அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்க அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படின்ற வேறுபாடுகள் அகன்றுடும் ஏன்னா அங்கே பார்க்குற ஒருத்தன் இல்லை பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் அங்கே இல்லை ஏன்னா அங்கே எண்ணமே இல்லை அங்கே வந்து எந்த ஒரு செயல் வடிவும் இல்லை ஏன் இல்லை எல்லாமே நானாக தான் இருக்கிறேன் இப்போ எனக்கு வேறாக ஒரு விஷயம் இருந்தால் தானே நான் அதை பார்க்கறதுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே எல்லாமா இருக்கிறேன் அப்போ அது எப்படிப்பட்ட உயிரியின் இல்லை அது எப்படி நீங்கள் அனுபவமாக்கணும் அது எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்போ ஒரு சர்க்கரைக்கு போய் நீ இனிப்பானவன்னு சொல்லணுமா என்ன அந்த சக்கரையே இனிப்பானது தானே அப்ப அந்த சக்கரையை போய் நீ இனிப்பு இனிப்பு நீ உன்னை சோதினா அந்த சக்கரை வந்து தன்னை தானே சுவைத்து நான் இனிப்பா இருக்கேன்னு சொல்லுமா என்னைக்காவே சொல்ல முடியுமா அந்த சக்கரையினால நிச்சயமா முடியாது எத்தனை யுகங்கள் ஆனாலும் ஆனா அந்த சக்கரை எடுத்து நான் நக்கி பார்த்தா எனக்கு இனிப்பா தெரியுது அப்ப நான் சொல்லுவேன் சக்கரை இனிப்பா இருக்கேன் அப்படின்னு ஆனா சக்கரை வந்து தன்னை இனிப்பு என்னைக்குமே சொல்லாது அது மாதிரி பிரம்மம் தன்னை பிரம்மம் என்று என்னைக்குமே சொல்லாது இந்த எக்ஸாம்பிள் நீங்க கம்பேர் பண்ணிக்க அப்ப ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லுங்க சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும் நிர்விக்கல்ப நிலையில சொல்லவே முடியாது தன்னுடைய நிலையில் தன்மயமான வந்து என்ன காட்டி கொடுங்க காட்டி கேட்டா சொல்ல முடியுமான்னா எப்படி சொல்ல முடியும் சக்கரை வந்து தன்னை சக்கரன்னு சொல்லுங்க இனிப்புன்னு சொல்லிக்குமா இவங்க நக்கி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அவனுக்கு அந்த இனிப்பு எப்படி அவனுக்கு தெரியும் அது மாதிரி இங்க பிரம்மங்கிறத நீங்க எப்படி அனுபவமாக்குங்க அனுபவமாக்குன்னா அது நான் எப்படி சொல்ல முடியும் அனுபவம் ஆக்குறது அவங்க அவங்களே நக்கி பார்த்தது சக்கரை தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்கவுங்களே அனுபவமாக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ இந்த நிர்விகல்ப நிலைங்கிறத அப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலை அப்போ அந்த நிர்விகல்ப நிலைங்கிறது என்ன தெரியுமா அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவுங்கிற விஷயமே இல்லை அங்கே திருப்தியே இல்லை அங்கே ஒன்லி நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்போ ஒன்னஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது அங்கே அத்வைதம் மட்டும்தான் இருக்குது அப்போ அதுதான் பிரம்மம் அப்படின்னா நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னா எல்லாம் நானாக தான் இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் நமக்கு வரணும்னா அது எப்படிப்பட்ட உயரிய நிலைன்னு பாருங்கள் அந்த நிர்விகல்ப நிலைக்கு நம்ம பயணம் பண்ணணும் இப்ப இந்த நிர்வகிக்கல்ப நிலைக்குள் சகஜ சமாதி நடக்கும் சகஜ சமாதி என்ன தெரியுமா அப்படின்னா எல்லாமே இயல்பு நிலை இப்ப நம்ம எதை பார்த்தாலும் இயல்பு மாற்ற முடியாது அதுதான் சகஜம் இப்ப நீங்க ஒரு நிலையில் இருப்பீங்க நான் ஒரு நிலையில் இருப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சகஜ நிலை இருக்கு அந்த மாதிரி இந்த படைக்கப்பட்ட பிரபஞ்சத்துல எல்லாத்துக்கும் அதற்கு உண்டான ஒரு சகஜ நிலைங்கிறது ஒரு இயல்பு நிலை இருக்கு இப்ப அந்த இயல்பு நிலைக்கு வந்து தாய்மான சுவாமல் இருக்கு சாஸ்வதி நிலை இதென்று உணர்த்தியே சகஜ நிலை தந்து வேறொன்றும் எண்ணாமல் உள்ளபடி சும்மா இருக்கவே ஏழையர் தருள் செய்வாய் அப்படின்னு தாய் சுவாமி ஒரு பாடல் பாடுறார் சகஜ நிலை தந்து வேறொன்றும் எண்ணாமல் உள்ளபடி சும்மா இருக்கவே ஏழைய தருள் செய்வாய் அப்படிங்கிறார் அதான் சாஸ்வத முக்தி நிலை அது சாதாரண முக்தி இல்லை அதுதான் சாஸ்வதம் இப்ப இந்த சமாதிகளை வந்து சவிகல்ப நிலை நிர்விகல்ப நிலைக்கு அப்புறம் சகஜ நிலைக்கு வந்துடும் இந்த மனசு சகஜ நிலைங்கிறது என்னன்னா அவ்வளவுதான் நான் தான் எனக்கு வேற எதுவுமே இல்லை நான் என்னுடைய இந்த மொத்த பிரபஞ்சம் நானே அப்படி ஜாய்ஃபுல்லா இருக்கேன் ஒவ்வொன்னு நானே ஆனந்தமா இருக்கிறேன் என்ன நான் ஒவ்வொன்னு நான் அனுபவிக்கிறேன் ஒவ்வொன்னு நான் ஆனந்தப்படுறேன் என்னுடைய ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை நான் இன்னொருத்தர் போய் பராமரிப்பட மாட்டேன் ஒருத்தன் கார்ல போறான் பங்களாவில வாழ்றான்னா அவனே நான் எனக்கு அப்படி ஆனந்த பொங்குதான் அவனுடைய நிலையிலிருந்து நான் அதை அனுபவிக்கிறேன் அவனுடைய நிலையிலிருந்து இங்க நான் அனுபவிக்கிறேன் அங்க நான் போய் அனுபவிக்கிறேன் என வேற்றுமை இருந்தா தானே அதை பேதமையில பாத்துட்டு இருக்கும் அவன் கார்ல போறான் நான் வந்து சைக்கிள்ல போறேன் அப்படிங்கிறது என்ன மைண்டு தானே ஆனா அவன் கார்ல போறதையே நான் கார்ல போற மாதிரி என்னால் அனுபவிக்க முடியும்னா அது எப்படிப்பட்ட உயரிய மனநிலையா இருக்கணும் அதை எப்படி நாம புரிஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு தாயும் ஒரு சேயும் இருக்கு ஒரு தாயும் குழந்தையும் இருக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு ரெண்டு பேரும் வறுமைன்ற தாய் சே ரெண்டு பேரும் வறுமை அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறுசுவை உணவு கொண்டு வந்து கொடுக்கறான் நல்லா வடை ஒரு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான் அப்ப அந்த பையன் வந்து ஒரு ஆறு பையன் வச்சுக்கிங்க அப்பதான் அவன் சாப்பிட முடியும் அப்படித்தான் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் சின்ன கை குழந்தைய கற்பனை பண்ணிக்காதீங்க ஆறு வயசு குழந்த இருக்குது அந்த அம்மா என்ன பண்றா அந்த சாப்பாடை பார்த்த உடனே என்ன சாப்பிடறாங்கறா உடனே அந்த பையன் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு லபக்கு லபக்குனு அந்த சாப்பாடு சாப்பிட்றான் அந்த ஆறு பையன் அப்ப அவன் சாப்பிட்றத பாத்தீங்கன்னா அம்மா எவ்வளவு ஆனந்தப்படுவா தெரியுமா அவன் சாப்பிட்டதை விட நூறு மடங்கு ஆனந்தப்படுறதுதான் தாயினுடைய உள்ளம் அப்ப அந்த மனசு எப்படி உயர்ந்திருந்தா அந்த பையனை சாப்பிட்டதை தன்னுடைய வயிறு நிறையதா பாக்குறான் அப்ப அந்த மனம் எப்படிப்பட்ட ஒரு உயரிய மனத்துக்கு படிநிலையில லிப்டா இருக்குங்கிறத பாருங்க அந்த ஸ்டேட்டு அந்த தன்மை நம்ம பார்க்கணும் அதுதான் சகஜ நிலை அப்படி நம்ம கிட்ட வருமானா வரணும் வந்தா சகஜ சமாத நம்ம இருக்கிறோம் அர்த்தம் இல்லைன்னா சும்மா வாயில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம் பிராக்டிக்கலா பாக்கணும்ல நிறைய விஷயங்கள சும்மா பேச்சாள நம்ம மீன்டக் கூடாதுல்ல அப்ப சகஜம்னா எதையுமே என்னால் இயல்பா எடுத்துக்க முடியும் அப்ப அத வந்து அழகா ராமகிருஷ்ண பரமசர் சொல்றாரு தண்ணீரில் இருந்து துள்ளி நிலத்தில் விழுந்து துளித்துக் கொண்டிருக்குதுல்ல ஒரு மீன் தண்ணீர்ல குதிக்குது டப்புன்னு வெளியே வந்து நிலத்துல விழுந்துருது அப்படி நிலத்தில் விழுந்த உடனே அது துடிக்குது ஏன்னா அதனுடைய இயல்பு மாறி போச்சு தண்ணீர்ல இருந்தால் தான் அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தண்ணியிலிருந்து அது வெளியே வந்துருச்சு இப்ப நான் அந்த பக்கம் போறேன் உடனே அதை நான் எடுத்து தண்ணிக்குள்ள தூக்கி உடனே அது தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிடுது பாருங்க அதுல ஒரு சந்தோஷம் அதை பாருங்க அதுதான் அங்கே உண்மையான ஆனந்தம் அதனுடைய இயல்பை மாத்தினா அங்கே ஆனந்தம் காணாம போயிடுது அப்ப அது மாதிரி எங்க ஆன்மாவனுடைய இயல்பு என்ன தெரியுமா அந்த ஆனந்தம் தான் சச்சிதா ஆனந்தம் ரியாலிட்டி அப்ப சச்சித் அனந்தம் ஆனந்தம் அப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம் அனந்தம்னா எல்லை எட்டுறது ஆனந்தம்னா ஒரு அளவற்ற மகிழ்ச்சி அது எதுல கிடைக்குது இந்த சச்சிதானந்தமா நான் இருக்கிறதுனால தான் நான் அந்த அறிவாகவும் அந்த இருப்பாகவும் நான் இருக்கிறதுனால தான் நான் இந்த அனந்தமாக இருக்கிறேன் இந்த அனந்தமாக நான் இருப்பதனால தான் எனக்குள்ள ஆனந்தமே மலருது அப்ப நான் இந்த அனந்தமா இருக்கிறேன்னா நான் எப்படி அனந்தமா இருக்கிறேன் பார்க்கும்படியிலிருந்து நீக்க மர நானே இருக்கிறேன் ஒரு சின்ன எறும்புல இருந்து யானை வரைக்கும் நீங்க என்ன தான் பாக்குறீங்க எப்படி பார்க்கலாம் நானே தான் அது எப்படி பாக்குறேன் என்ன நான் சைத்தன்யமா பாக்குறேன் உடலா பார்க்க மாட்டேன் ஏன்னா உடல் கடந்தவன் உடலுக்கு அப்பாற்பட்ட உணர்வு நானு ஒவ்வொன்றுக்கும் அந்த உணர்வு இருக்கு ஒவ்வொரு ஒரு புள்ளிலிருந்து அந்த உணர்வு இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு தொடு உணர்வு ஒரு புல்லுக்கு இருக்குது அந்த தொட்டாஞ்சூரிங்க செடியை தொட்டா அது அப்படியே சுருங்குது அப்போ அதுக்கு தொடு உணர்வு இருக்குது அப்போ இந்த உணர்வு எங்கும் நிறைந்திருக்கிறது எல்லாம் இல்லாமல் இருக்கு அப்போ அந்த உணர்வா நானே இல்லாம இருக்கும்போது என்னை எதுல இருந்து நீங்க என்ன பிரித்து விட முடியும் எங்கும் பிரிக்கவே முடியாது அப்போ எப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலை அது ஒரு குழந்தை சாப்பிட்டதை பார்த்து தாய் மகிழ்ச்சி அடையிறா அப்படின்னா இந்த சகஜ நிலைக்கு வந்த ஒரு ஞானி ஒரு ரிஷி ஒரு குரு எப்படி வேணா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு இயல்பு ஒரு யதார்த்தம் அதுதான் அவருடைய சகஜம் அந்த சகஜ நிலைக்கு வந்துட்டா அதுதான் சாஸ்வத நிலைன்னு தாய்மான சுவாமிகள் சொல்றாரு இதுவரைக்கும் நம்ம படிச்ச எத்தனையோ பாடங்கள் இருக்கலாம் நீங்க பக்தியில வெறும் மூத பக்தியில் ஆரம்பிச்சு நீங்க எப்படி வேணாலும் ஆனா உயிரிழந்த அதுவாவே இருக்கிறேன்னு நிக்கிறது தான் அந்த சொருப நிஷ்டை லட்சணம் அந்த பிரம்ம நிஷ்டை அனுபவம் அதுதான் அபரோக்ஷ அனுபூதி ஏன்னா அது எனக்கு ஒரு அனுபவம் ஆகுது நேரடி அனுபவம் அப்ப அந்த நேரடி அனுபவத்தை யார் உணர்றது மனசே தான் உணரும் தன்னை தான் உணர்ந்து தன்மயமாய் மாறி அந்த மனமற்ற நிலையில அந்த அறிவு பிரகாசிக்கும் அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்துட்டா உடல் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க அப்புறம் இங்க பிறப்பு இறப்பு யாருக்கு இந்த உடம்பு ஒரு நாள் வரும் ஒரு நாள் போகும் அது நீங்களா இல்லையே அப்ப மரண தருவாயில் ஒரு ஞாபகம் மறதி வந்துடுது அப்ப நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் அப்படின்னா அது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம் ஆனா உணர்வு வந்து அப்படி இல்லை அது எப்பயும் இருக்கக்கூடியது சாஸ்வதமானது அப்ப அங்க வர்றதும் இல்லை அது போறதும் இல்லை அப்ப அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள வந்ததுன்னா அது ஒரு பரமானந்த நிலை அதுதான் இந்த வேதத்தினுடைய இறுதி நிலை அதுதான் வேதாந்தம் போதிக்கக்கூடிய சப்ஜெக்டே அப்ப இந்த சப்ஜெக்டை நீங்க உள் வாங்க வர்றீங்க இந்த தெளிவு இருக்கணும் இந்த விசாரம் உங்களுக்குள்ள புரிதல் இருக்கணும் அப்பத்தான் நீங்க இதை உள் முடியும் இல்லைனா நான் பாட்டி பணக்கணக்கில் கிளாஸ் எடுப்பேன் நீங்க பாட்டு மறுநாள் போய் பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல மறுநாள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருப்பீங்க ஏன்னா புரியாம அப்ப என்ன ஒரு மாதிரி இங்க பாடம் நடந்துகிட்டே இருக்கும் அங்க ஒரு மாதிரி செயல் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ எதுக்காக இதை மனக்கட்டை நானும் செய்யணும் எதுக்காக நீங்கள மனக்கட்டை வந்து கத்துக்கணும் இதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ரெண்டு பேருக்குமே டைம் வேஸ்ட்டுங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஏன்னா அந்த உயரிய நிலையில நீங்கள் வந்துட்டீங்கன்னா கீழ்நிலைக்கு இறங்கக்கூடாது கீழ்நிலையில இறங்கிட்டீங்கன்னா நீங்க உயிர நிலைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை வரக்கூடாது ஏன்னா திருப்பி நீங்கள் அஞ்சாம் கிளாஸ்லேயே போய் பாடத்தை படிக்கலாம் அப்போ கம்மன் பூஜையே செஞ்சுட்டு இருங்க இங்கே வர வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வந்து புரியல பாடத்திட்டம் புரியல நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்க அப்போ எல்லாத்தையும் புரிச்சிக்கிட்டீங்க சாங்கியம் யோகா வைசேதியம் நியாயம் அப்படிங்கிற எல்லாத்தையும் உள்ள இழுத்து போட்டுக்கிட்டீங்க ஏன்னா நீங்க டைரக்டா இழுத்து போடல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துருக்கா எல்லாம் உள்ள வாங்கிக்கிட்டீங்க ஒருத்தர் யோகா சொல்லி கொடுத்தா யோகாவை ஏற்றுக்கிட்டீங்க ஒருத்த பூஜையை சொல்லி கொடுத்தா பூஜையை ஏத்துக்கிட்டீங்க ஒருத்த தியானத்தை சொல்லி கொடுத்தா அதை அப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்றதெல்லாம் உள்ள வாங்கிட்டு கடைசியா இந்த வேதாந்தத்தையும் உள்ள வாங்கிக்க போறீங்க ஆனா எல்லாம் என்ன பண்ண போறீங்க ஒரு நாள் விட்டுட்டு போக போறீங்க திரும்பி வந்த பிறவிக்கு வரத்தான் போறீங்க அப்ப இது வேண்டாம் பிறவிக்கு வராம தடுக்கணும் நம்மளுடைய நோக்கம் வந்து திரவா பெருநிலை தான் நோக்கம் வந்து நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிட்டு வந்த இந்த ரூட்டுக்கே என்னுடைய சோர்ஸுக்கே நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு திடம் உங்ககிட்ட உருவாகணும் அப்படின்னா இந்த ஞானத்துல நீங்க தினமா நிற்கணும் இந்த பாடத்திட்டத்தை தினமா உருவாங்கணுங்கிறத சொல்லி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன் திருப்பி வியாழக்கிழமை நம்ம கைவளை நம்முடையதான் பார்க்கலாம் இன்று வந்து நம்ம எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து இந்த தரிசனங்களும் சமாதியும் அப்படிங்கிற அந்த டைட்டிலோட இந்த பாடத்திட்டத்தை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி ஓம் தத்